நமப் பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூட இலங்கை துருமணி போற்றி அண்ணா மலையம் போற்றி கண்ணார போற்றி காவாய் கனக போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சரணமெண்டடியில் விழுந்து தாழ்ந்தடும் அமரற்காத புரமிசை முருவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாலை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உயிர்ந்தவாறே வரங்கொண்ட உமை முளைப்பார் மணங்கொண்ட செவ்வாயும் வரங்கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலனும் சிரங்கும்ரம் அக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கு உரிய நம்முடைய திருப்போல் சபையின் செயலாளர் கிருபாசங்கரையா அவர்களே நம்முடைய சுவாமிநாதன் அவர்களே வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே உங்கள் திருவரிகளை எல்லாம் வணங்கி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் சார்பில் திருப்புகழ்ச்சபையின் மூலமாக இந்த பத்து நாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலின் அறங்காவலர் கருமுத்து கண்ணனையா அவர்களுக்கும் நம்முடைய இணை ஆணையர் ஜெயராமனையா அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை பல தெரிவித்து சிறிய உரையை தொடங்குகின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மிக சிறப்பான நகரங்கள் என்று பெருமக்களால் போற்றப்பட்டவை இரண்டு ஒன்று மதுரை இன்னொன்று காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் மதுரை மீனாட்சியும் காஞ்சி காமாட்சியும் ஒரு மாதிரி ஒற்றுமைப்படுத்தி பார்க்கலாம் மீனாட்சி அம்மன் கோயிலில் வைத்து ஒரு தாமரை பூ மாதிரி மதுரை அமைந்தது நடுவிலே உள்ள முட்டு மீனாட்சியின் திருக்கோயில் நாலு பத்த நாலு ஆடி வீதி அப்புறம் சித்திர வீதி அப்புறம் ஆவணி மூல வீதி அப்படியே மாசி வீதி வெளிவீதி மாரட்டு வீதி நடுவில் தாமரைப்பு மாதிரி அமைந்ததுடன் காமாட்சி கோயிலை வைத்து ஒரு தாமரைப்பு மாதிரி அமைந்தது அதனாலே மதுரை காஞ்சி ரெண்டையும் இணைத்து சங்க இலக்கியம் மதுரை காஞ்சி என்று ஒரு நூல் படைக்கப்பட்டது சங்க இலக்கியத்திலே அவளது பெருமை காஞ்சிபுரத்துக்கு அண்மை காலத்திலே நம்முடைய குருநாதராக திகழ்ந்த வாரியார் சுவாமிகள் காஞ்சிபுரத்தை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார் ஆயிரத்தி ஆண்டு காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வர் கோயில் திருப்பணி இந்த காஞ்சிபுரத்துக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா ஒரு பக்கம் சைவ காஞ்சி ஒரு பக்கம் வைணவ காஞ்சி ஒரு பக்கம் சமண காஞ்சி ஒரு பக்கம் பௌத்த காஞ்சி அண்ணா வந்ததுக்கப்புறம் பகுத்தறிவு காஞ்சி எல்லாம் காஞ்சிபுரத்திலே உண்டு உண்டு சொன்னாலும் அவளதுக்கு இடம் கொடுத்தது காஞ்சிபுரத்திலே அறிஞர்கள் மிக அதிகம் கல்வியில் கரையில்லாத காஞ்சி தன் உள்ளார் என்று அப்பர் சுவாமிகள் தேவாராம் ஆறாம் நூற்றாண்டின் கடைசி பகுதி அல்லது ஏழாம் நூற்றாண்டின் தொடக்க காலம் அப்பொழுது வாழ்ந்த அப்பரடிகள் கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாணவர் என்று அதை பேசுகிறார் புஷ்பேஷு விஷ்ணு ரம்பா நகரீஷு காஞ்சி பழைய காலத்தில் சுரோகம் சிறப்பானது ஜாதிப்பூங்குறம் அல்ல அது ஆண்களில் சிறப்பானவர் திருமால் பெண்கள் சிறப்பானவர் ரம்பை ஊர்களில் சிறப்பானது காஞ்சிபுரம் புஷ்பேஷு விஷ்ணு ரம்பா நகரீசு காஞ்சி ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் வாரியார் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஏகாம்பரேஸ்வரர் திருமதில் திருப்பணி செய்கிறார் மதில் அவளது பெருசு நம்ம முதல்ல பார்க்க போறது சைவ காஞ்சி அதுக்கப்புறம் வைஷ்ணவ காஞ்சி அவரது வரதராஜ பெருமாள் அருள் பொழியக்கூடிய திருத்தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலே திருமதில் திருப்பணி வாரியார் சுவாமிகள் செய்கிறார் நூறு மூட்டை சிமெண்ட் வேணும் யார்கிட்ட கேட்கலாம் பொழுதுல காஞ்சிபுரம் பர்மாஷல் ஏஜென்ட் சுந்தர்ராஜ ஐயங்கார் ஒருத்தர் ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு ஐயங்கார் சிமுண்டு தருவாரா வரவராஜ பெருமாள் கோயிலா இருந்தா தருவார் கொஞ்ச நேரம் கொடுத்தா நல்லது கொடுக்கலாம் பரவாயில்ல சுந்தர்ஜ ஐயங்காரி ஒரு நூறு மூட்டை சிமெண்டு வேணும் தர முடியுமா என்று வாரியார் சுவாமிகள் கேட்கிறார் கிருவானந்த வாரியார் சுவாமிகள் மதில் திருப்பணி செய்கிற பொழுது சுந்தர் ராஜ ஐயங்காரை பார்த்து நூறு மூட்டை சிமண்டு வேண்டும் என்று கேட்கிறார் சுந்தர் ராஜ ஐயங்கார் சொல்கிறார் நான் சோமவாரம் தோறும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு செல்பவன் சனிக்கிழமை தோடும் வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்பவன் சஷ்டி அன்றைக்கு திருத்தணிக்கு செல்லக்கூடியவன் எப்படி பாருங்க அவரு நமக்கு எல்லாம் சம்மதம் நூறு மூத்த சிமுத நான் தர்றேன் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லணும் அப்படின்னார் வாடியார் சுவாமி என்னன்னு கேட்டார் எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை சொல்றது யாரு சுந்தர் ஐயங்கார் எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை எனக்கு ரெண்டு தாரம் தாரியை அடைத்துக் கொண்டு ஏகாம்பரேஸ்வரர் கோலுக்குள்ள போனேன் மாமரம் ஏகம் ஒரே ஒரு மாமரம் நாலு வேதங்கள் சாமம் அதர்மனம் நான்கு வேதங்கள் அதிலே பழம் பழுக்கும் ஒவ்வொரு கிளையிலையும் பழுக்கிற பழம் ஒவ்வொரு சுவையா அந்த மரத்தில் யாரும் ஏறக்கூடாது அதுவா பணம் விழுந்தா எடுத்து சாப்பிடலாம் என் இளைய மனைவியும் போன பொழுது ஒரு மாம் பிஞ்சு விழுந்தது கடவுள் கொடுத்த பிரசாதமா தெரிஞ்சது குழந்த வேணும்னு கேட்கிறோம் அந்த பிஞ்சு எடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்கிற ஏகாம்பரேஸ்வர் பாதத்தில் வச்சு நைவேத்தியம் பண்ணணும் உள்ள எல்லாம் அப்பெருமானுக்கு நைவேத்தியம் நைவேத்தியம் பண்ணிட்டு அவ சாப்பிட்டாத பத்தாவது மாசம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்ன பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை வலது தோல்ல மாம்பிஞ்சு மாதிரி ஒரு மட்சம் இருக்கு இந்தா வருது அந்த பெண் குழந்தைன்னு மச்சத்தை காமிச்சார் வாரியார் சுவாமிக்கு எப்படி இருக்கும் முருகான் நாரா காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி முவிரு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அந்த ஊர் காஞ்சிபுரம் மீனாட்சியினுடைய கருணை எவ்வளவுக்கு எளிவந்ததோ காமாட்சியின் கருணை அவ்வளவுக்கு எளிவந்தது காஞ்சிபுரத்திலே அம்பாள் சந்நிதி கிடையாது எல்லாம் காமாட்சி தான் எல்லா சாமியும் காமாட்சியை சுத்தி வரணும் உற்சவமூர்த்திக்கு மட்டும் பேர் வைப்பாங்க அம்பாளுக்கு மற்றபடி கிடையாது வைணவத்தலம்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி வைணவ தலங்கள் தொண்ட பதினாலு வைணவத்தல்கள் காஞ்சிபுரத்தைக் கொள்ள இப்ப நம்ம சைவ காஞ்சியை முதல்ல பார்க்கிறோம் காஞ்சிபுரத்திலே பரமாச்சாரியார் சங்கரர் நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த புண்ணியவான் வீட்டிருக்கிறார் கிருவானந்த வாரியார் சுவாமியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் வாரியார் சுவாமி வருகிறார் பரமாச்சாரியார் சொல்கிறார் கிருவானந்த வாரியார் வந்தால் என் காலில் விழுந்து வணங்கக்கூடாது என்று சொல்லுங்கள் நம்மளா இருந்தா கால விழுந்து கும்பிட சொல்லு சொல்லுவோம் என் காலில் விழுந்து வணங்கக்கூடாது என்று சொல்லுங்கள் பரமாச்சாரியார் சொல்றார் வாரியார் அங்கிருந்து வந்தார் கவலப்படவே விழுந்து கும்பிட்டுட்டார் பரமாச்சாரியார் நிமிர்ந்தார் உங்களை கும்பிடக் கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே இவர் உங்களை பார்த்தா நான் கும்பிடாம இருக்க முடியுமா ஒன்னு ஒண்ணு பழம் இன்னும் ஒண்ணு மோன தவம் காஞ்சி பரமாச்சாரியார் ஞான பழம் வாரியார் சுவாமி பேரும் சந்திக்கிறாங்க நான் ஏன் கும்பிடக்கூடாதன்னு சொன்ன தெரியுமா பேசாம நிக்கிறார் வாடியார் நீங்க கழுத்துல சிவலிங்கம் கட்டி இருக்கிறீர்கள் கீழே விழுந்து கும்பத்தால் சிவலிங்கம் தரையில் படும் அந்த பாவை எனக்கு அதனாலதான் கும்பிடக்கூடாதன்னு சொன்னேன் பேசாம இருக்கார் வாரியார் சுவாமி இன்னைக்கு எண்பத்தி நாலு சபைகள் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கின்றன எல்லா சபைகளும் சேர்ந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நான் தலைமை காண வேண்டும் வாரியார் சாமி நீங்கள் பேச வேண்டும் வாரியார் ஒரு உடனே ஒத்துட்டாரு பெரிய கூட்டம் நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் ஆட்கள் காஞ்சிபுரத்திலே அந்த மரத்துக்கு முன்னால நீளமா கொட்டையை போட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க பரமாச்சாரியார் தலைமை வாரியார் சொற்பொழிவு எப்படி இருக்கும் பாருங்க அந்த சபை அருண்மயமான சபை தலைப்பு ஒன்னும் கொடுக்கல பரமாச்சாரியார் சொல்கிறார் இங்கே எதை பேச வேண்டும் தெரியுமா உங்களுடைய இறை அனுபவத்தை பேச வேண்டும் இறை அனுபவத்தை பேச வேண்டும் நீங்க கந்த புராணம் பேசப்படாது பெரிய புராணம் பேசப்படாது தேவார திருவாசகம் பேசப்படாது உங்க சொந்த அனுபவத்தை பேசணும் அனுபவத்தை யார் பேச முடியும் கடவுளோட அனுபவிச்சவன் தானே பேச முடியும் வேற யாரு பேச முடியும் அனுபவிக்காதவன் பேச முடியாது படிச்சு பேசுறது ஒரு மாத்திக்கு பேசலாம் அனுபவிச்சு பேசுறது அனுபவிச்சவன் தான் பேச முடியும் வாரியார் சுவாமி கையை கட்டிட்டு நிற்கிறார் நான் என்னத்தை பேசுறது பரமாச்சாரியார் தலை அப்படி தூக்கினார் மைக்கிள்ள சொன்னார் வயலூர் திருப்பணி செய்தீர்களே அதை சொல்லுங்கள் வடலூர் திருப்பணி செய்கிறீர்களே அதை சொல்லுங்கள் பிரசங்கத்திலே வரக்கூடிய பணத்திலே ஒரு அனா கூட குடும்பத்துக்கு தராமல் எல்லாவற்றையும் திருப்பணி செய்கிறீர்களே அதை சொல்லுங்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் மதில் திருப்பணியை சொல்லுங்கள் கீவா ஜெகநாதனுடைய மோகனூர் திருப்பணி அதை சொல்லுங்கள் வாரியாருக்கு ஒன்னும் புரியல இதெல்லாம் இவருக்கு தெரியும் வர்ற பணத்துலா கூட வீட்டுக்கு கொடுக்காம எல்லாம் திருப்பணி பண்றது என் பொண்டாடிக்கு கூட தெரியாது கண்கலங்க நிக்கிறார் அவர் பேச வேண்டியத கூட பரமாச்சாரியார் சொல்றாரு வாடியார் சாமி போறார் ஒரு போர்டு போட்டுருங்க வயலூர்ல பெருமானுக்கு வெள்ளி கவசம் சாத்த பைசா கட்டணம் என் பக்திட்ட ஐம்பது பைசா வாங்கினியே அதை வச்சு திருப்பணி வேலையை முடிச்சிருவியா திருப்பணி பாதியில நிக்கா வாங்கினேங்கிறார் இவரு போய் பார்த்தார் கோயில் உள்ள அர்ச்சகர் சொல்றார் கிருபானந்த வாரியார் திருப்புவளமிருதம் சிந்தா திரிபேட்டையில் இருந்து ஒருத்தர் வந்தார் ஐம்பது பைசா கொடுத்தார் வெள்ளிக்கவசம் சாத்துபடி பண்ணி இருக்கான் உடனே ஐம்பது பைசாக மணி ஆர்டர் பண்ணினார் வாரியார் சுவாமிக்கு கிருபானந்த வாரியார் திருப்புவள அமிர்தம் ஆபீஸ் சிந்தாதிரிப்பேட்டை சென்னை ஐம்பது பைசாக மணி ஆர்டர் பண்ணார் அப்பது வயசாவுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம் விவேகானந்த சுவாமியை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்ச பொழுது இருந்த பிள்ளைகள் எல்லாம் ஐம்பது பைசா போட்டானா அந்த காலத்துல பெருந்தொக அது மாதிரி இப்ப ஐம்பது பைசாவே திருப்பி அனுப்பிச்சாச்சு சென்னைக்கு போறார் அவரை பார்க்கிறார் சாமி திருப்பணிய நீங்க தான் செய்யணும் வாரியார் சாமி சொல்றார் நான் எங்க திருப்பணி பண்றது பேச்சில வர பணம் ஏதோ குடும்பத்துக்கு ஆயுது அப்போ ஆரம்ப காலம் எங்க அப்பாவுக்கு பதினோரு பிள்ளை என்னையும் சேர்த்து அப்பா அம்மா மொத்தம் பதிமூணு டிக்கெட்டு நாங்கள் ஏகாதசரு மூர்த்திகள் பதினொன்னு ஏகாதசரு என்ன பண்றது சொல்லிவிட்டார் சரி வந்துட்டார் நூற்றுக்கால் மண்டபத்துல பிரசங்கம் நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க வாரியார் சாமி ஒரு மாசம் பேசுறாரு ஒரு பெரிய அண்டா வச்சாச்சுகையை பாடலாம் பெருந்த காலத்துல சொல்ற அரிசி நினைக்கவாவது முடியுமா அந்த காலத்துல இப்ப இருநூறு உட்கார்ந்து இருக்க ஒரு மூட்டை அந்த காலம் அப்படி வாங்கி திருப்பணி வேலை முடிச்சார் வயலூர் திருப்பணி முடிச்சு நிம்மதியா உட்கார்ந்து இருந்தார் இருந்து ஒருத்த கும்பாபிஷேகம் அட்டு வயலூர் போட்டு மாறி போச்சு தலையெழுத்தையும் வயலூர் திருப்பணி வரலூர் திருப்பணி ஆகிவிட்டது ஆளுக வந்துட்டாங்க சாமி பத்திரிகையில் அப்படி வந்திருக்கு வந்தது பொய்யாக கூடாது முறை திருப்பணி பண்ணி நின்று போச்சு நீங்க வாங்க ஆண்டவன் திருவருள் ஒரு திருப்பணி முடிஞ்சு கொஞ்சம் பணம் வேணும் சமையல்கார ஐயருக்கு பணம் கொடுக்கணும் என்ன பண்றது யோசிச்சுக்கிட்டு இருக்கார் கையில காசு இல்ல திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு வச்சு ஒரு மராசுதார் வந்து இறங்குறார் வாரியார் சாமி கால விழுந்து கும்பிடுறார் நான் ஊருக்கு போயிட்டேன் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல இந்த வச்சுக்கிடுங்க ஒரு பேப்பர் சாதாரண பேப்பர் எடுத்து பார்த்தா செக் எத்தனை ரூபாய்க்கு செக் கொடுத்து பாருங்க நீங்க அவரு கையெழுத்தை போட்டு பிளாங்க் செக்கா கொடுத்துட்டாரு எவ்வளவு பணம் தேவையோ எழுதிக்கிடுங்க நம்மளுக்கு யாராவது கொடுத்தா என்ன செய்வோம் அந்த கணக்குல எவ்வளவு பணம் இருக்குன்னு விசாரிச்சு நூறு ரூபா மினிமம் பேலன்ஸ் வச்சு மிச்சத்துக்கெல்லாம் எழுதி எடுத்து அவனை ஓட்டாண்டி ஆக்கிட மாட்டான் வாரியார் சாமி வாங்கினார் சமையல்கார ராமகிருஷ்ண ஐயர் எவ்வளவு பாக்கி ஆயிரத்தி ரூபாய் முருகா ஆயிரத்தி ரூபாய் அஞ்சு ஒன்னு ஆறு ஆறுமுகமான பொருள் நீ அருவள வேண்டும் ஆயிரத்தி ஆறுமுகமான பொருள் நீ அருவள வேண்டும் ஆயிரத்தி ரூபாய் செக் எழுதி கொடுத்து சொல்றங்கிறார் பரமாச்சாரியார் இதெல்லாம் அனுபவம் இல்லையா பகவான் பண்ண அனுபவம் இல்லையா எங்க காஞ்சிபுரத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல சுந்தர் நூறு முட்டை சிமுண்டு கொடுத்தாரு அதுவும் காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துக்கு எப்படி போறது செங்கல்பட்டு போனா பக்கம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அரக்கோணம் போட வழியில நடுவில் காஞ்சிபுரம் நமக்காதான் வசதி விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து திண்டிவனம் செங்கல்பட்டு செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் என்ன சிறப்பு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட புத்தர் வாழ்ந்த காலத்துல சந்திரபுத்த மௌரியன் காலத்தை ஒட்டி மகாபரிபுர்ப்பணம் காஞ்சிபுரம் அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் திருக்குறளுக்கு அற்புதமாக புரை எழுதிய பரிமேனகர் மூன்று முதல் ஆழ்வார்களில் குறிப்பிடத்தக்க பொய்கை ஆழ்வார் அற்புதமாக மொழியில் பெருமாளை பாடிய வேதாந்த தேசிகர் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரிகள் அவளது பேரும் அவதாரம் பண்ண இடம் காஞ்சிபுரம் சங்க இலக்கியத்திலே மணிமேகலைக்கு உபதேசம் பெறப்பட்ட இடம் காஞ்சிபுரம் சிவபெருமான் காமாட்சி கையில் இரண்டு நாடு நெல் கொடுத்தாரான் தெரியும் அந்த காலத்தில் அழக்கிற அளவை நெல் கொடுத்தாராம்மும் பண்ண நாளான் காமாட்சி கொடுத்தது ரெண்டு நாளை அவ கைப்பட்டவுடனே அது வளர்ந்தது பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகன் தண்டை கொழுசும் பச்சை வயிடு இச்சையாய் இழைத்திட்ட பாடச் சிலம்பி முத்து மு குத்தியும் ரத்தி நப்பதற்கமும் மோதனமாடையழகும் முழுதுமைடூரியம் புஷ்ப ராகத்தினால் முடிந்திட்ட சித்தமாயிருக்கின்ற காதினில் கம்மளும் செங்கையில் பொன் தங்கணமும் ஜகமலாம் புகழ் பெற்ற முகமலாம் ஒளியுற்ற சிறுகாது அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ அடகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்துடும் அம்மை காமாட்சி உமையே அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ அடகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் என்று பாடப்பட்ட திருத்தம் அது கட்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடினார் குமரகோட்டத்து பெருமான் அதை திருத்தி கொடுத்தார் நீ பாட்டு எழுது நான் திருத்தி கொடுக்கிறேன் இந்த வாத்தியார்களை பார்த்தார் முருகப் பெருமான் திகட சக்கரச் சம்முகம் எழுது திகழ் தசக்கரம் திகழ் தசக்கரம் பத்து கரங்களையும் திகழ் தசக்கரம் என்பது திகட சக்கரனு புணரும் சேர முழு திகட சக்கரச் செம் முகமைந்துளான் உரை விகட சக்கரன் மைப்பதம் போத்து போற்றுவான் கண்டபுராணம் முழுக்க பாடி ஒரு நாள் அரங்கேற்றம் பண்ற பொழுது இந்த பாட்டை சொல்ல முன்னால உட்கார்ந்த ஒரு புலவர் எந்திரிச்சிட்டார் எந்திரிச்சு என்ன கேட்கிறார் திகட சக்கரம் சொல்றியே திகரம் என்பது திகட சக்கரம் எல்லு நிதி இருக்கா தொக்கியத்தில் இருக்கா சொல்ல முருகப்பெருமான் கொடுத்தாலும் தமிழ்ல தப்பு பண்ணப்படாது அப்ப அவரே வந்து சொல்ல சொல்ல இல்லைன்னா அரங்கேற்றம் கிடையாது என்ன செய்யறது போயிட்டார் முருகான் நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் எல்லாரும்பத்தான் பிறக்கிறாங்க அரங்கேற்றம் கேட்க முருகப்பெருமான் அங்கிருந்து ஒரு புலவனாக வந்தார் சங்கத்தமிழின் தலைமை புலவா தாலோ தாளேலோ தமிழாதி பெறும் சிவமாமலையால் தமிழ் சங்கத்தமிழின் தலைமை புலவன் புலவனாக வந்தார் இந்த இந்த நூல் இருக்கு வீரசோடியம் எதுக்கு பேரு வீரசோடியம் ஒரு இலக்கண நூல் அது யாருக்கும் தெரியாது எங்க என்பது என்று எங்கிட்டு வந்துட்டார் வீரசோழியத்தில் அரங்கேற்றம் ஆயிற்று எங்க காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா நம்ம சோமாஸ்கண்ட மூர்த்தி மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் ஒரு பக்கம் காமாட்சி கோயில் நடுவிலே முருகப்பெருமான் குமரகோட்டத்து கோயில் அப்போ சிவன் ஒரு பக்கம் அம்பாள் ஒரு பக்கம் நடுவிலே முருகப்பெருமான் நம்ம பேர்ல வர்றார் சுந்தரம் இனாட்சி சுந்தரம் கல்யாண சுந்தரம் கடம்பரம் மாணிக்க சுந்தரம் மரகழ சுந்தரம் அப்ப எப்படி வராறாம் நடுவிலே முருகப்பெருமானோட வர்றார் வள்ளி மணாலருக்கு தாளை கண்டாய் மறைக்காட்டுடையும் மணாலன்தானே அப்படி வர்ற ஊர் காஞ்சிபுரம் சாக்கிய நாயனார் கல்ல விட்டு அடிச்சவர் அந்த ஊர்ல சிவபெருமானை நோக்கி கல்ல விட்டு அடிச்சாரா எல்லாம் சந்தோஷப்பட்ட நல்லாவே அடிக்கிறாரு மனசு முழுக்க சிவபெருமான கல்லால் அடித்த அடி சிவபெருமானுக்கு மலரால் செய்யப்பட்ட பூஜையை விட சிறப்பாயிற்று திருப்புறிப்பு தொண்ட நாயனார் ஒருத்தர் அவர் சலவ தொழிலாளி அதிகாரிகளுக்கு வேட்டியை துவச்சு கொடுப்பார் காவி காச்சு கொடுப்பட சாப்பாடு போடுவார் தொண்டர் என்ன செய்வார் அந்த துணிகளை வெளுத்து கொடுப்பார் ஒரு நாள் சிவபெருமான் அங்கே இருந்து புறப்பட்டார் ஒரு ஆடை மாத்திய கூட ஆடை கிடையாது வந்து நிற்கிறார் சாமி இதை நான் துவச்சு கொடுக்கட்டுமா குடு ஒண்ணு ஒரே ஒரு துண்டு தான் வச்சிருக்கேன் துண்ட கட்டிக்கிறேன் இந்த வேட்டிய குடுத்துறேன் குளிர் தாங்காது சிவபெருமான் போயிட்டார் இவர் துவைத்த ஆரம்பிச்சார் மழை கொட்டு கொட்டு கொட்டுது காயணுமே நம்மள வந்து கிடையாது ஒன்னும் கிடையாது காயணுமே என்ன செய்யறது காயல ஈரமா இருக்கு மேற்கொண்டு மல வேட கொட்டிக்கிட்டு இருக்கு அவர் வந்துட்டார் சாயங்காலம் இவருக்கு எப்படி இருக்கும் சிவபெருமானே இப்படி ஆயி போச்சு அப்படின்னு அந்த துணி திறக்கிற கல் இருக்குல்ல நான் பண்ணது தப்பா போச்சு ஒரு அடிகாரிக்கு என்னால துன்பம் வந்துருச்சு தலையை மோதிக்கிட்டாரா அந்த கல்லுல சிவபெருமான் காட்சி கொடுத்த கையை பிடிச்சாரா திருக்குறிப்பு தொண்டனாயனார் இந்த ஊர் காஞ்சிபுரம் ஐயடிகள் காரவர் கோல்னு ஒரு ராஜா பல்லவ ராஜா திருவெண்பான்னு அற்புதமா ஒவ்வொரு திருத்தடத்துக்கும் ஒவ்வொரு வெண்பா பாடுறார் அவர் பறந்த ஊர் காஞ்சிபுரம் கைலாசன் மாதிரி கோயில் கட்டன அந்த கோயிலுக்கு கைலாசநாதர் கோயில்னு பேரு நான் ரெண்டு மூணு கடை போயிருக்கேங்க அற்புதமான சிற்பங்கள் பாதி போயிருச்சு கால வெள்ளத்துல நீதி இருக்கு அதுக்குள்ள ஒரு உலக மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு திரும்பி வரணுமா ரொம்ப பேரு வர்ற பாடுற கனமான ஆளுகள் உள்ள போனா வெளியில வர முடியாது கஷ்டப்பட்டு உள்ள போய் வர்றாங்க கர்ப்பத்தில இருந்து வெளியே வந்தா அவங்களுக்கு கர்ப்பவாசம் கிடையாதான் இதெல்லாம் எங்க நம்ம காஞ்சிபுரத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காமாட்சியை பாடி இடவிகன் பெற்றுக் கொண்டார் காஞ்சிபுரத்திலே சிவஞான முனிவர் காஞ்சிபுராணம் இயற்றினார் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் திருமுறை கோயில்கள் அஞ்சு கோயில் இருக்கு ஒரே இடத்துல அஞ்சு கோயில் அஞ்சும் பாடல் பெற்றவை ஒண்ணு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அதுக்கு பெரிய கோயில் திரு ஏகம்பம் பேரு இரண்டாவது பிள்ளையார் பாளையம் ஒரு ஊர் இருக்கு அங்கே பக்கத்தில் அங்கே திரு சம்பந்தரும் சுந்த அப்படும் சுரும் பாடிய திருத்தலம் அது பாடியதுக்கு பஞ்சு பேட்டை பேட்டை தலின்னு பேரு அந்த அதுவும் தாண்டி போனா திரு காளிமேடு ஒரு பகுதி சம்பந்தர் பாடியது பழைய கோயில் கட்சி நெறி காரைக்காடு பேரு அநேக தங்காவதம் ஒரு பகுதி கைலாசநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் விநாயகர் வழிபட்ட தலம் ஆக அஞ்சு பாடல் பெற்ற திருத்தலங்கள் காஞ்சிபுரத்துக்குள்ளேயே இருக்கு திருவேகன் செம்பர் கோயில் பாடிய காஞ்சிபுரத்திலே பொன்னாதான கோயில் அப்படின்னு மாணிக்க வாசக பெருந்தகை பாடுகிறார் பட்டினத்து சுவாமி காஞ்சிபுரத்துக்கு போனார் ஏகாம்பரேஸ்வரரை பார்த்தார் ரொம்ப அற்புதமாக பாடினக்கும் பொழுது கொடுவந்த பனங்கா சோடைய பிறந்தான் ஒரு வேட்டி கூட கிடையாது அப்படித்தான் போகப்படும் பிறக்கும் பொழுது கொடுவந்த பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடுபோவதில்லை இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது நடுவே வந்த செல்வம் சிவபெருமான் தந்தது என்று கொடுக்க அறியாது குழாமருக்கு நான் என்ன சொல்லுவேன் ஆற்றலை புரிய ஆற்றலை புளிய கரைச்சா போயிடா போயிடும் நம்ம வாழ்க்கை ஆற்றலை கரைச்ச புளியா போகலாமா கேட்கிறார் பத்மத்து சுவாமி பெருமானே ஆற்றில் கரைத்த புலியாற்றிடாமல் என் அடுப்புலகரைச்ச புளி பயன்படும் ஆற்றலகரற்ற புலி பயன்படாது ஆற்றில் கரைத்த புலியாற்றிடாமல் என் நண்பை எல்லாம் போக்கி திருவுறம் பற்றுமையா புறம் முந்தரித்து கூற்றை பணிகொழும் தாளுடையாய் கொற்றவில்லுடையாய் ஏற்று உடையாய் இறைவா கட்சி எங்க பாற பாட்டு கட்சி நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருக்க தெரியுமா பட்மத்து சாமி லிஸ்ட் போடுற கல்லா பிழையும் கருதா புழையும் உருகி நில்லா புழையும் நினையாற் நின் அஞ்சலத்தை சொல்லா பிழையும் துதியா புழையும் தொழா புழையும் இல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம் இவ்வளதும் பட்னத்து சுவாமி பாட்டு ஒரே ஒரு மாமரம் அந்த மாமரத்துக்கு பேரு ஏக மாமரம்னு பேரு ஒற்றை மாமரம் உயர்ந்த ராஜகோபுரம் இப்ப நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரணேஸ்வர் கோயில் இருக்கோம் ஒன்பது நிலை அந்த மாடம் ராஜகோபுரம் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதில் கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டது அந்த கோபுரத்துக்கு கீழே இருந்தா காற்று சுகமா அடிக்குமா ஒரு புலவர் பாடுறார் கம்பத்தடி காற்று ரொம்ப நல்லா இருக்கும்னு கம்பத்தடி பெருமானுக்கு பேர் என்ன ஏகாம்பரேஸ்வரர் இல்ல கம்பன் அது என்ன கம்பன் காமாட்சி அம்மை தவன் செய்கிறாள் கம்பை மா நதி பெருக்கெடுத்து வருகிறது கம்பை மா நதியிலே ஒரு சிவலிங்கத்தை மண்ணால் அமைத்தாள் அதான் இப்ப இருக்க ஏகாம்பரேஸ்வரர் மண்ணால் அமைத்தாள் மண் சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்கிறாள் அன்னை காமாட்சி பெருமான் கருணை எப்பவும் தான் வரும் மாணிக்கவாசகருக்கு மதுரை வைகை ஆற்றில் வெள்ளமா வந்தது காஞ்சிபுரத்திலே அவளுக்காக வெள்ளமா வந்தது கம்ப ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுக்கிறது சிவலிங்கம் எழுத்தாப்பில் இருக்கு மண் சிவலிங்கம் எடுக்க முடியாது நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் சிவலிங்கத்தை விட்டுட்டு ஓடி போயிடுவோம் நாளைக்கு இன்னொரு சிவலிங்கம் செஞ்சுக்கலாமேன்னு அம்பால் அம்பாள் பார்க்க விட்டு போறது அப்படியே சிவலிங்கத்தை கட்டி தள்ளிவிட்டான் வெள்ளத்தில் போயிட்டு போறோம் வெள்ளம் அடிச்சு வருது மேல வருது சிவபெருமான் காட்சி கொடுத்தார் நிமிந்து பார்க்கறா சிவபெருமான கட்டி தழுவி வெட்கமா போச்சு அது என்னது நம்ம போய் வர கட்டி தள்ளிவிட்டமே இவ தழு அவ அழுத்தலை தழும்பு முதுகலப்பட்டுதான் முளைத்தழும்பும் வலைத்தழும்பும் பட்டமையினால அவருக்கு தழுவ குலைந்த தலைவர் வச்சான் என்ன அர்த்தம் கடவுளை நினைத்தால் குலைவா வருவர் அவர் பெரிய ஆளா இருந்தாலும் எளிமையா வந்து காட்சி கொடுப்பார் அம்பாளுக்கு தழுவ குலைந்த தலைவராய் வந்தார் பொல்லாத ஆளு அவ கட்டி பிடிக்கிற வரைக்கும் எங்கள் பிரானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறு காலகாலனை கம்பனை காணக்கண்ணடியே பெற்றவாறு எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்கு கோயிலுக்கு முன்னால இன்னொரு கோயில் திருக்கட்சி மயானம் அதுக்கு பேர் அது அப்பர் சுவாமிகள் பாடினையான் எண்ணிடல்லாம் அப்படின்னு பாடுவார் சுவாமி அது முன்னால உள்ள ஒரு பெருமாள் கோயில் இருக்கு எங்க காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல பிரகாரம் வர்ற பொழுது ஒரு பெருமாள் இருக்காரு பெருமாள் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் நிலா திங்கள் துண்டத்தான் போன குழு குழு காத்து வரும் குளிர்ச்சியா இருக்கும் நிலா திங்கள் துண்டத்தான்னு அந்த பெருமாளுக்கு பேரு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார் உள்ள இருக்கிற மூர்த்தி ஏகாம்பரேஸ்வரர் மண்ணால் பிடிக்கப்பட்ட மூர்த்தி அபிஷேகம் கிடையாது தேவிகலிங்கம் என்ன அர்த்தம் தேவர்களால் காமாட்சியினால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் தேவிகலிங்கம் அங்க போய் நம்ம திருப்புகள் பாடுறார் அருணகிரிநாத சுவாமி அற்றை கிரை தேடி அத்திலும் ஆசை பற்றை பெறுவேணும் வெற்றி கதிர்வேளா வெப்பை தொலைசீலா கற்று உற்று உணர் போதா கட்சி பெருமாளே காஞ்சிபுரத்தில் இன்சுவை பெண்ணொடு ஆனன்று பேசியவன் மன்னமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உண்மணி கட்சி இதுவரை சைவ காஞ்சியை பார்த்தான் இப்ப வேகமா வைணவ காஞ்சி கொள்ள போறான் வைணவ காஞ்சி இருக்கே அப்பா வடகலைக்கு தலைமை தாங்கக்கூடிய திருத்தலம் காஞ்சிபுரம் தென்கலைக்கு ஸ்ரீரங்கா வடகலைக்கு காஞ்சிபுரம் பல பெருமக்கள் வாழ்ந்த இடம் ராமானுஜருடைய இளமை காலம் அங்கேதான் கழிந்தது ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே இருந்து பெருமானால் அனுப்பட்டுரங்கத்துக்கு வந்தவர் ஆழ வந்தார் கேட்டுக்கொண்டபடி காஞ்சிபுரத்தில் இருக்கார் நம்ம ராமானுஜர் இவருடைய ஆசிரியர் ஒருத்தர் யாதவ பிரகாசர் அவருக்கு பேரு அங்க என்ன வேடிக்கைன்னா யாதவ பிரகாசரை விட ராமானுஜர் ரொம்ப அறிவாளியா இருந்துட்டார் வாத்தியாரை விட பையன் அறிவாளியா இருந்தா வாத்தியார் என்னத்துக்கு ஆவாரு அவரு சொல்ல முன்னாலே இவர் சொல்லிடுவார் அவர் தப்பா சொன்னா இவர் திருத்திடுவார் வாத்தியாருக்கு மான பிரச்சனையா போயிடுச்சு முன்னால அவர் சொன்னது தப்பு நிரூபிக்கப்படுமானால் வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு யாதவ பிரகாசருக்கு ரொம்ப கோபம் ராமானுஜர் மேல ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் தப்பா சொல்லிவிட்டார் அந்த வார்த்தை பெருமானுடைய கண்கள் சிவப்பா இருந்துச்சா அந்த செவப்பா இருந்த கண்ண இந்த ஒருத்தர் பாரு அதுக்குளக்கொழு பின்பகுதி சிவப்பா இருக்கிற மாதிரி இருந்தது தப்பா அர்த்தம் சொல்லிவிட்டார் இவருக்கு தாங்க முடியல சிவ பெருமாள் கண்ணையா இப்படி சொல்றது கிடையாது தாமரை போன்ற கண்ணன்னு இவர் அர்த்தத்தை மாத்தினார் எல்லாரும் இதுதான் சரி வாத்தியாருக்கு பிரச்சனையா போயிடுச்சு இந்த பிள்ளை இருக்கிற வரைக்கும் நமக்கு தகராறு இந்த ராமானுஜனை என்ன பண்ணலாம் கொல்லணும் நினைக்கலாமா ஒரு வாத்தியாரி நினைக்கலாமா கொலை பண்ணணும் ஊருக்கு தெரியாம கொலை பண்ணணும் எங்கேயாவது கூட்டிட்டு போய் கொலை பண்ணணும் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டார் உட்கார வச்சார் எல்லாம் காசு யாத்திரை போகலாமா வர்றீங்களா வாழ்க்கையில ஒரு முறையாவது காசி போய் விஸ்வநாதனை பார்க்கணும் இப்ப ரொம்ப சாதாரணமாயிடுச்சு முந்தியெல்லாம் மாட்டு வண்டி கட்டி காசிக்கு போவானா ஆறு மாசம் கழிச்சு மாடு மட்டும் திரும்பி வருவான் மத்த எல்லாம் முடிஞ்சு போயிடுவான் இப்ப ரொம்ப வசதியா இருக்கு போய் பார்க்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு போனா காசி முழுக்க சிவலிங்கமா இருக்கு அந்தந்த வீட்டுல சிவலிங்க வச்சு தீபம் ஏற்றி வைக்கிறாங்க தெருவில் போற பொழுது ரெண்டு பக்கமும் கங்கை அவளது பரவாக மறுத்து ஓடுகிறது கங்கையிலே ஒரு தீபாராத அவளது பேர் உட்கார்ந்து படித்து தீபாராதனை ஆகிறத காண கண்கோடி வேண்டும் விஸ்வநாதருக்கு காலையில மூன்றரை மணிக்கு ஒரு அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா அந்த பண்டா மணிகர்ணிகா கட்டம் அங்க போறார் கங்கையிலே அறுபத்தி நாலு ஸ்நான கட்டங்கள் குளிக்கிற இடம் அதுக்கு பேரு தசா அஸ்வமேத காட்டுன்னா பத்து அஸ்வமேதயம் பண்ணன இடம் ஹரிச்சந்திரா காட்டுன்னா ஹரிச்சந்திரன் இருந்த இடம் மணிகர்ணிகா காட்டுன்னா சித்தங்களுடைய காதலே சிவபெருமான் ராமநாமத்தை உபதேசம் பண்ணக்கூடிய இடம் மணிகர்ணிகா காட் ஒரு ஏழு அட்டு எரிஞ்சுட்டு இருக்கோம் ஒரு இருபது முப்பது ட்யூப்ல படுத்து கிடக்கும் நம்ம அதை பார்த்தா தான் வரிசைக்கு ட்யூப்ல நிக்காது படுத்து கிடக்கும் என்னன்னு தெரியுது இல்ல நம்ம தான் உயிர் போனதுக்கு அப்புறம் முன்னால ஏழு எட்டு அப்படியே தண்ணியில அள்ளி விட்டுருவான் குளிக்கிற போது காலில் இடிக்கும் ஒன்னும் பயம் ஆமா நம்மளும் இப்படித்தானே ஒரு நாளைக்கு என்ன கெட்டு போச்சு நிகழ்ச்சி நிச்சயம் நேரம் சந்தேகம் அந்த மூன்றரை அங்க போறாரு பணத்தினுடைய சாம்பல் சும்மா வெள்ளவளேர் இருக்கு எடுத்துக்கிட்டு வந்து அதை கரைச்சு முதல் அபிஷேகம் விஸ்வநாதருக்கு மயான அபிஷேகம் அதுதான் ஒரு நாள் காசியை பத்தி பேசப்போ அன்னைக்கு இதெல்லாம் விளக்கமா சொல்றேன் அப்ப நம்ம மனசனாலே காசிக்கு போயிட்டு திரும்பிடலாம் எட்டாம் தேதியோ ஒன்பதாம் தேதியோ வருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் காசி யாத்திரை போகலாம்னு யாரு சொன்னா யாதவ பிரகாசர் சொன்னார் ராமானுஜரையும் கூட்டிக்கிட்டு போகணும் முக்கியமா சிஷ்யர்கள்ட சொல்லி வச்சு விட்டாரு கூட்டிக்கிட்டு போவோம் நடந்துதான் போகணும் அந்த காலத்துல அந்த காசிக்கு போறபொழுது கங்கையில இவர் அணுக்கிற முடிச்சிடணும் கங்கை பிரவாகம் எடுத்து ஓடும் ஒரு புண்ணியமங்க போய் அந்த வழுக்கள் படித்தரைய தினமும் சுத்தம் படுத்துறாரு அவரை கையெடுத்து கும்பிடணும் ஒரு சாமியார் பூர தேய்ச்சி தேச்சு தேய்ச்சி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு நான் போற போது அவர் அடிக்கடி பாக்குறது உண்டு அந்த சாமியார் இவர் அமைக்கப்படனும் தீர்மானம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டார் இவர் கூட இவர் சித்தி மகன் கோவிந்தர் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு நர்மதை நதி தாண்டிட்டாங்க பாதி தூரத்துக்கு மேல போயாச்சு மத்திய பிரதேசத்தினுடைய கடைசி பகுதிக்கு போற பொழுது இவரை கூப்பிட்டு சொல்லிவிட்டார் நிச்சயமா காசியில உங்க கதையை முடிக்க போறாங்க நீங்க காசிக்கு வரக்கூடாது சொன்னது சித்தி இவர் பொ கோவிந்தன்டாங்கிட்டமான திரும்பி நடந்து தனியா வரணும் காத தெரியணும் ஒன்னும் வழி இல்ல நாராயணா வரதராஜா வேற யாரு காப்பாத்துவா பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூடமுமே என்பது கந்தர அலங்காரம் பெருமாளன் நினைச்சார் பசி மயக்கம் அப்படியே படுத்துட்டார் நாலரை வேடு வச்சு எதிர்த்தாப்பில நிற்கிறாங்க ஒரு வேடன் வேடனுக்கு பெண்பால் என்ன வேடி இல்ல வேடு வச்சி தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்ல தொண்டச்சி மூடனுக்குப் பின்பால் மூடி இல்ல மூடத்தீ தமிழ் புரிஞ்சுக்கணும் சூதர் மனைகளிலே அன்னை தொண்டு மகளிர் பணையமென்றே தொண்டச்சி போவதில்லை பாரதி வாக்கு வேடன் வேடுவச்சி நம்ம திருப்புகள் பாடுமே வேடுவச்சி பாதபத்ம மீதி சர்ச்சை முடிதோய ஆதரித்து வேலை புக்க ஆடி ரட்டி புயனேய ஆதரத்தோடு ஆதரிக்க வேடனும் வேடி வச்சுமா காட்சி கொடுக்கறாங்க இவர் திரும்ப நீ யாரு நான் இந்த தூரம் கொஞ்சம் தூரம் வந்தேன் திரும்ப போகணும் ஒண்ணும் புரியல பசிக்குது படுத்து கிடக்கிறேன் அப்பா நாங்க ரெண்டு பேரும் வயசானவங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்கறியா நானே பாதி மயக்கத்துல கிடக்குறேன் தண்ணிக்கு எங்க போறது அப்படின்னு நம்ம இருந்தா சொல்லியிருப்போம் ராமானுஜர் திரும்பி பார்த்தார் ஒரு கிணறு தெரிஞ்சுது அந்தா ஒரு கிணறு தெரியுதே மத்திய பிரதேசத்துல பொட்ட காட்டுக்குள்ள கிணறு எங்க சார் வந்துச்சு ஒரு கிணறு தெரியுது அந்த கிணத்து தண்ணீரை கொண்டா ராமானுஜர் போய் கஷ்டப்பட்டு தண்ணியை இழுத்து எறச்சு கொண்டுகிட்டு வந்து குடுக்க இந்த வேடன்னு வேடு வாங்கி குடிச்சாங்க குடிச்சுட்டு நான் எங்க இருக்கிறேன் இது எந்த ஊரு அப்படின்னா ராமானுஜர் இதுதானே உனக்கு தெரியல அந்த விமானம் தெரியுதா பாருமான காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமையுடைய புண்ணிய கோடி விமானம் காஞ்சிபுரம் மாதிரி தெரியுது ஆமா இது புண்ணிய கோடி விமானம் கோடி புண்ணியம் பண்ணன்தான் இந்த விமானத்தை தரிசிக்க முடியும் அதுக்கு என்ன பேரு புண்ணிய கோடி விமானம் ஞாபகத்துல வச்சுங்க காஞ்சிபுரம் போனா புண்ணிய கோடிமான வந்துட்ட திரும்பு மறை மத்திய பிரதேசத்தில் எழுப்பி விட்டு உள்ள போனார் திருக்கட்சி நம்பிகள்னு ஒரு புண்ணியவான் அவர் கால விழுந்து கும்பிட்டு திருக்கட்சி நம்பி யார் தெரியுமா பெருமானோட சாயங்காலம் பேசிக்கிட்டு இருக்கவர் இது எப்படி இருக்கு நம்ம டிவி பார்க்கிற மாதிரி வரதராஜ பெருமாள் பக்கத்தில் திருக்கட்சி நம்பி போய் உட்கார்ந்து வரதராஜ பெருமாள் கேட்க திருக்கட்சி வரதராஜ பெருமாள் சொல்ல இப்படி பேசிட்டு இருக்கவர் திருக்கட்சி நம்பிகள் அவர்கிட்ட போய் சொன்னாரா அவரு சொன்னாரா நீ பார்த்த கிணறு சாலை கிணறு இனி ஒன்னு செய்மாள் உங்கிட்ட வேடனும் வேடுவச்சியுமா வந்து சாலைக்கணத்து தண்ணீரை கேட்ட மையினாலே ஒவ்வொரு நாளும் சாலை கிணற்று தண்ணீரை சுமந்து கொண்டு வந்து வரதராஜ பெருமாளுக்கு அந்த தண்ணீரை நெய்வேத்தியத்துக்கு வை அபிஷேகம் பண்ணா இன்னைக்கும் சாலைக்கிணற்று தண்ணீர் பெருமாளுக்கு எல்லாமாய் இருக்கிறது எந்த ஊர் காஞ்சிபுரம் ராமானுஜரங்க இருந்த பொழுது அந்த திருக்கட்சி நம்பிக்கைட்டு போனார் எனக்கு நாலஞ்சு சந்தேகம் இருக்கு அதெல்லாம் தீர்த்து வச்சா தேவைய சந்தேகமா நான் பெருமாள் கேட்டு சொல்றேன் வேற யாரு சொல்ல முடியும் பெருமாள் போய் கேட்கிறார் ராமானுஜருக்கு ஒரு நாலஞ்சு சந்தேகம் இருக்கான் பெருமாள் சொன்னார் ஆறு விஷயம் சொல்றேன் மனசில் வச்சுக்க சொல்லு அவன் சந்தேகம் தீந்திரும் ஆறு விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க பெருமாள் சொன்னது யார்ூலமாக திருக்கட்சி நம்பிகள்மாக ஆறு செய்திகள் ஒன்று நானே பரம்பருள் நாராயண மூர்த்தியை பரம்பருளாக நம்பு கட்சி வரதராஜ பெருமாள் நானே பரம்பொருள் இரண்டாவது ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு தெளிவா சொல்லிவிட்டார் துவைத வந்துருச்சுங்க பதியினை போல் பசு பாசம் ஆனாதி என்னைக்கு பகவானோ அன்னைக்கு ஆன்மா ஆன்மா எப்ப பறந்தது தெரியாது பிறவி உடம்புக்கு பிறவி உண்டே தவிர ஆன்மா எப்ப உண்டானது தெரியாது சிவபெருமான் எப்ப உண்டான தெரியாது கிடையாது ரெண்டு அனாதி அப்படியே சொல்றார் ஆண்டவன் வேறு ஆன்மா வேறு இரண்டாவது மூணாவது பகவானை அடைய ஒரே வழி சரணாகதி முழுக்க அவன் திருவடிகளை விழுந்திரனும் பாஞ்சாதி சேனைய சேலையை உருகிறான் இவத்தேல கட்டி இருக்கிற சுத்தி இருக்கிறார் பேசாம இருக்கார் திரோணாச்சாரியார் பேசாம இருக்கார் இவங்க எல்லாம் கண்ணிருந்தும் காணாமல் இருக்கிறார்கள் கண் இல்லாமலே காணாமல் இருக்கிறான் எல்லாரும் என்ன செய்வா உலகத்தை மறந்தாள் ஒருமையுற்றால் கோவிந்தா கோவிந்தா கையெடுத்துட்டா இதுவரை கையை வச்சு புரிச்சுக்கிட்டு இருந்தால ஒரு சான்ஸ் பார்ப்போம்னு அவன் இழுக்கிற இழு தாங்கல கோவிந்தான் பொறுப்பை பெருமாள் எடுத்துக்கிட்டார் பரிபூர்ண சர்ணாகதி கோவிந்தா வையகம் காத்திடுவாய் கண்ணா மணி வந்தா என்ற மன சுடரே ஐயனின் பதம் வலரே சரண் அரிய அறியறி அறியன்றாள் பாரதி பாடுறான் என்ன ஆச்சு சேல வளர்ந்தது எப்படி வளர்ந்தது பொய்யர்தம் துயர் இணைப்போல் பொய் சொல்றவனுக்கு துன்பம் வர்ற மாதிரி நல்ல புண்ணிய வானர்தம் புகழ் இணைப்போல் புண்ணியம் பண்றவனுக்கு புகழ் வர்ற மாதிரி தையாளர் கருணையைப் போல் பெண்கள் கருணையைப் போலே கடல் சகசக தெரிந்துடும் அலைகளைப் போல் கடல்ல வர்ற அலை மாதிரி புது புது சேலையா வந்துளையும் மிக புது புது புது புது புதுமைகளாய் சென்னியில் கை குவித்தாள் அவள் செவ்விய மேனியை சான்று நின்றே துண்ணிய தொழில் கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாத நன்விட்டான் சுச்சாதனை இழுத்து இழுத்து பார்த்தா அதை ஒன்றி போயிட்டான் சேலை புதுசு புதுசா வருது என்ன நான் சிலையா போட்டா புது புது சேலை பெருமான் கொடுத்தான் சரணாகதியானவரே சேலையை குடுத்துட்டான் பாண்டிச்சேரியில ஒரு பிச்சைக்காரன் பாடிக்கிட்டு போனான் நான் அந்த பாட்டை எழுதி வச்சுக்கிட்டேன் பாண்டிச்சேரியில நிறைய தத்துவ ஞானிகள் வாழ்கிறார்கள் முப்பது நாற்பது சித்தர்கள் கோயில் அங்க இருக்கு அங்கதான் குள்ளச்சாமிகள்லாம் இருந்தது அரவிந்தர் இருந்த இடம் பாரதியார் பலகாலம் ஞானம் கற்றுக்கொண்ட பூமி ஒருத்தர் பாடிக்கிட்டு போனார் அழகான பாட்டு அத்திபுரத்துக்கும் ஓட்டை கரத்துக்கும் ஆயிரம் காத தூரம் புரியுதா ஓட்டை கரத்துக்கும் ஆயிரம் காத ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம் ஆடிதர்காதாரம் கிருஷ்ணா ஆடி தர்காதாரம் பாட்டு புரியல அத்திபுரம்னா அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரத்தில் இவ சேலையை உரிய ஓட்ட கரம்னா துவாரகை துவாரம்னா ஓட்ட கரம்ன கையை துவாரகை ஓட்ட கரம் துவாரகையில இருக்கிறான் பெருமாய் அஸ்தினாபுரத்திலே பாஞ்சாலி சேலைய உரிகிறாங்க எத்தனை தூரம் ரெண்டுக்கும் ஆயிரங்காத தூரம் ஆனாலும் சேலை வியாபாரம் நடக்குது யார் இதற்கு ஆதாரம் கிருஷ்ணன் தான் ஆதாரம் அத்திபுரத்துக்கும் ஓட்டைக்காரத்துக்கும் ஆயிரங்காத தூரம் ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம் ஆறிதற்காதாரம் கிருஷ்ணா ஆறிதற்காதாரம் கண்ணன் நினைச்சான் கொடுத்துட்டார் என்னை சரணடைவாய் உன்னை எல்லா பாவங்களிலே இருந்தும் உன்னை காப்பாற்றுகிறேன் அதத்தான் சொல்றார் பகவானை அடைய சரணாவதி ஒன்றுதான் சிறந்த வழி அடுத்தது ஒரு சந்தேக ராமானுஜருக்கு சாகுற போது கடவுளை நினைச்சா புண்ணியா நினைக்க முடியலையே அவன் தள்ளி எழுத்த விட்டு ஏகாம்பரன் ஏழாயிரம் தரணும் ஐயாயிரம் தரணும் விட்டு முருகப்ப நமக்கு மூணாயிரம் தரணும் சரி பக்கத்தை விட்டு பரமசிவத்துக்கு நம்ம பத்தாயிரம் கொடுக்கணும் நானா மகன் சொன்னானா வளர்றாரே வளர்றாரே தரணும் தரணும்ன போதெல்லாம் சந்தோஷப்பட்ட மகன் பக்கத்தை விட்டு பரமசிவத்துக்கு பத்தாயிரம் கொடுக்கணும்னு உடனே உளர்றாரு உளர்றாரு நான் சோர்விடத்து பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து பெரியாழ்வார் அசத்து மறந்து பணத்தை வச்சுட்டு போயிருந்தா சொல்லுங்க அப்புறம் வர நீங்க போயிருவீங்களே சோர் பொருள் வைத்தது உண்டாயில் சுற்றும் இருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னும் மார்வம் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூகிட வல்லார்க்கு அறவதண்ட உயும் பெரிய நாலாயிரம் பகவான் நினைச்ச நல்லது நினைக்க முடியாட்டும் நினைக்கணும் தேவகோட்டையிலே கண்ணப்ப செட்டியார் ஒரு புண்ணியவான் படுத்து கிடக்கிறார் கதவு திறந்து கிடக்க அறவாசல் அப்படி ஒரு நாள் பார்க்கிறாரு முருகா முருகா மயில் வந்துருச்சு மயில் வந்திருச்சு முடிஞ்சு வச்சு நீளங்கோள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்ட அதனாலே மாழ்கொண்ட வேதைக்கு மனநாரும் மார்கங்கு நம்ம திருமறை மன்றத்தினுடைய செயலாளர் சீனிவாசம் உள்ள கடைசி காட்சி சாக போற பொழுது மீனாட்சி கோயிலை கர்ப்பிரகத்துக்குள்ளே நினைப்பு வந்துருச்சே ராமநாதபுர ராஜா ராமநாத சேதுபதி மங்களநாத சுவாமியை கும்பிடக்கூடியவர் பூஜை பண்ணனார் பூஜை முடிஞ்சது மங்களநாத சுவாமிக்கு தீபாராதனை பார்த்தார் உத்தரகோஷ மங்கை மங்களநாத சுவாமி திருவடிகளே தரணம் கீழே விழுந்தார் கும்பிட்டார் எந்திரிக்கல முடிஞ்சு போச்சு அது கிடைக்குமா நோயுற்றடராமல் நுந்து மனம் பாயில் கிடவாமல் பாவி காயத்தை ஓர் முடிக்குள் நீக்கி என்னை உன்போர் நோயு அடராமல் நொந்து மனம் வாடாமல் இவன் கஷ்டப்படுறது இருக்கட்டும் கஷ்டப்படுறான் இப்படி கஷ்டப்படணும் கஷ்டம் கஷ்டம் நோயு அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவி என் காயத்தை ஓர் நொடிக்குள் அப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சு போகணும் ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன் போரூர் ஐயா என் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து திருப்பூரூர் சிதம்பர சுவாமி பாடுறார் அது மாதிரி இறந்து போற பொழுது பெருமாள நினைக்கிறேன் கூட பரவாயில்ல அடுத்த பாயிண்ட் அஞ்சாவது என்னை சரணடைந்தால் இந்த பிறவி முடிந்ததும் மோட்சம் அளிக்கிறேன் நினைக்கிறேன்னா கூட பரவாயில்ல பெரியாழ்வார் இதை புடிச்சுக்கிட்டாரு எல்லாரும் ஆறு மாதக்கு அப்புறம் போறதுக்கு பிளெயின் டிக்கெட்டு இப்பவே புக் பண்றாங்க தொண்ணூறு நாளைக்கு முன்னால ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்றாங்க நாளைக்கு வலிமை உள்ளவங்களுக்கு பின்னால போறது ஏன் உதவி செய்வான்னு உன் பின்னால வந்தேன் ஒரு யானை ஆதி மூலமே கத்தன போது நீ தானே போய் காப்பாத்தின அது மாதிரி என்னையும் காப்பாத்தணும் பெருமாள் கேட்டாரா எப்ப அப்ப அதுக்கு என்ன இப்ப அதுக்கு அட்வான்ஸ் இப்பவே புக் பண்ணிவிட்டேன் சாமி அந்த நேரத்தில் ஒண்ணு நினைக்க மாட்டேன் இப்பவே சொல்லிவிட்டேன் ஞாபகத்தில் வச்சுக்கோ துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர் கொடுத்து துணையாவே நின் அடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தால் அடியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்ப நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அட்வான்ஸ் புக்கிங் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே பிரார்த்தனையிலே தினம் படிக்க வேண்டிய பாட்டுகள் என்னை சரணடைந்தால் இப்போ முடிந்ததும் நான் மோட்சம் அளிக்கிறேன் ராமானுஜர் அடுத்து கேட்கிறார் நான் யாரை என் குருநாதனாக ஏற்றுக்கொள்வது ஸ்ரீரங்கம் பெரிய நம்பியை ஏற்றுக்கொள் இவரது யாரு சொல்றா பெருமாள் சொல்லுகிறார் யாரு மூலம் திருக்கட்சி நம்பிகள் மூலம் அப்படி பெரும் திருக்கட்சி நம்பிகள் மூலம் திருக்கட்சி நம்பிகள் சொல்ல பெருமாள் சொல்ல அதை நம்ம ராமானுஜர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு செய்திகளும் நம்முடைய காஞ்சிபுரத்தில் நிகழ்கின்றன ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று பெரிய நம்பி கேட்கிறார் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று பெரிய நம்பிகள் கேட்கிறார் திருக்கட்சி நம்பி உத்தரவு கேட்கிறார் வரதராஜ பெருமாள் உத்தரவு தருகிறார் காஞ்சிபுரத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார் ராமானுஜர் அது காஞ்சிபுரத்திலே உள்ள ஒரு செய்தி வைணவத்துக்கு திருக்கட்சி நம்பிகள் இரண்டாவது செய்தி மூணாவது ரொம்ப அற்புதமான செய்தி திருவேகான்னு பகுதி காஞ்சிபுரத்துல அங்க உள்ள பெருமாளுக்கு பேர் தெரியுமா எதோத்காரின்னு பேரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருமணிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் மலிசைனா பெரம்பு இந்த பெரம்பு முழக்கிற இடத்துல ஒரு குழந்தை அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார்கள் அந்த குழந்தைக்கு திருமணிசை ஆழ்வார்னு பெயர் கொடுத்தாங்க பெருமாளை பாடக்கூடிய புண்ணியவான் திருச்செந்தவிருத்தம் பாடக்கூடியவர் நின்றதந்தை ஊரகத்து இருந்ததந்தை பாடகத்து அன்று வெகுலாத முன்னெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே பாடினவர் திருச்சந்தவர்த்தத்திலே திருமணிசை ஆழ்வார் திருமணிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலே ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு இருக்கிறார் திருமணிசை ஆழ்வாருக்கு ஒரு சிஷிய பிள்ள அவனுக்கு கணிகண்ணன் பேரு அவனும் பக்தன் பரம பாகவதர்கள் அங்கே ஒரு வேலைக்கார அம்மா ஒரு எண்பது வயசு இருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கு இந்த எண்பது வயசு அம்மா தினந்தோறும் வந்து ஒழுங்குபடுத்தது ஒவ்வொரு நாளும் அந்த பகுதியை கூட சுத்தம் பண்றது மெழுகுவது எல்லா வேலைகளையும் செய்கிறது ஆசிரமத்தில் எந்த கூலியும் வாங்கிக்கிறது இல்லை ராமானுஜத்துல எந்த மன்னிக்கணும் திருக்கோஷ்டியூர்ல உள்ள இந்த ராமானுஜர் சிந்தனை இப்பொழுது வந்து திருமணிசை ஆழ்வாரிடத்திலே எந்த விதமான கூலியும் வாங்கிக் கொள்வது கிடையாது செய்கிறாள் ஒரு நாள் ராமானுஜர் கேட்கிறார் தாயே இவ்வளவு பாடுபடுறேன் எண்பது வயசு குனிஞ்சு நிமிந்து எல்லாரையும் செய்கிறியே உனக்கு நான் என்னமாவது செய்யணும் என்ன செய்யலாம் அவர் ரொம்ப கெட்டிகாடு कुड़ूंगा, कुड़ूंगा 80 – converted into எது வயசு பதினெட்டு வயசு எப்படி முடியுமா நம் ஊருக்கு அங்க போனா சென்னைக்கு அங்கிருந்து ஒரு எழுபது வயசு ஆங்கிலோ இந்தியன் லேடி கைகீல் ஷூ போட்டு வந்தா அப்படி ஏறுதம் இருபத்தி பார்க்கிறான் பத்து நிமிஷம் பார்த்துக்கிட்டு நிக்கிறான் மேல இருந்துச்சு ஒரு பதினேழு வயசு பொண்ணு அவளும் அதே மாதிரி வெள்ளக்காரி இறங்கி போயிட்டா சே நானும் மெட்ராசில் பார்த்ததெல்லாம் பார்த்தேன் எழுபது வயசி பதினேழு வயசா மாத்தி விட்டாங்களே போற போது எழுபது வர்ற பொழுது பதினேழு தெரிஞ்சிருந்தா நம்ம கருப்பாயையும் கூட்டியாந்து இருக்கலாமே அவளையும் மேல ஏத்தி பதினேழு வயசா மாத்தி இருக்கலாம் மனுஷனுக்கு ஆசை ஆற விட்டுது அந்த கழுவி என்ன கேட்டா என்னை இளமையாக ஆக்கு தீர்த்தத்தை எடுத்து நாராயணான்னு தெளிச்சார் பதினெட்டு வயசு ஆயிட்டா தீர்த்தது வெளியில வந்து அந்த ஊர் ராஜா இருபது வயசு அவன் போற அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு ஏன்மா படைச்ச பொண்ணை விட ஆழ்வார் படைச்ச பொண்ணு அழகாத்தானே இருக்க குருமா வேனைக்கு தகுந்தாப்பில படைக்கிறான் ஆழ்வார் தன்னுடைய கருணைக்கு தகுந்தாப்புல படைச்சு விட்டாரே விட இந்த கருணை சிறப்பானது பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அந்த ராஜா பார்த்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான் உனக்கு அப்பா அம்மா எண்பது வயசுல எங்க அப்பா அம்மா எல்லாம் போயிடுச்சு நான் தான் கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டான் பட்டத்து ராணியா முதல் கல்யாணம் பட்டத்து பதினெட்டு வயசு அவனுக்கு இருபது வயசு ராஜாவுக்கு பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு ராஜாவுக்கு அறுபது வருஷம் ஆச்சு நர வந்தது சுருக்கம் வந்தது நோய் வந்தது மூப்பு வந்தது முதுகு வளைஞ்சது இந்த பதினெட்டு வயசு பொண்ணு அப்படியே இருக்கு அநியாயமா இருக்கு அன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு இருக்கேன் சென்னையில் கேட்டேன் சொல்ல மாட்டா ஆண் கிட்ட வருமானம் கேட்டா ஒழுங்கா சொல்ல மாட்டேன் வயசு அப்படியே இருக்கு இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஆனா எனக்கு நிறை வந்துருச்சு திற வந்துருச்சு மூப்பு வந்துருச்சு பிணி வந்துருச்சு அடுத்து சாகு வந்துடும் என்னமா இப்படியே இருக்கிற புத்தி வருது இவனுக்கு அவ சொன்னா திருமலைசை ஆழ்வார் கொடுத்த உடம்பு நான் இந்த கதைய அன்னைக்கு சொல்லாம விட்டுட்டியே சொல்லி இருந்தா நானே அவருக்கு ஆல விழுந்து இளமையா வாங்கிக்கிட்டு வந்திருப்பனே இப்ப என்ன செய்யலாம் கணிகண்டன் நம்மள்கிட்டத்தானே வேலை பார்க்கறா கூப்பிடாம கணிகண்ணன் யாரு திருமணி ஆழ்வாருடைய சிஷியன் கணிகண்ண வந்துட்டான் மகாராஜா சொல்றார் உங்க ஆழ்வார்த்த சொல்லி எனக்கு இளமை வாங்கிட்டு வா இருபது ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்குற மாதிரி உங்க ஆழ்வார்கிட்ட சொல்லி எனக்கு இளமை வாங்கிக்கிட்டு வா என்ன வாங்கிட்டு வரதாது அவன் சொன்னா ஒரே வார்த்தையில அவர் கருணையினால கிடைக்கணுமே தவிர நான் போய் கேட்க வர்றாள் எங்கிட்ட வேலை என்ன பண்றது என்னால முடியாது போ என் நாட்டை விட்டுட்டு போஞ்சிபுரத்தை விட்டுட்டு ஓடு நிக்கப்படாது நாடுக கணிகண்ணன் நேர ஆழ்வார்க்க வந்தா திருமண ஆழ்வார்க்க என்ன காஞ்சிபுரத்தை விட்டு போக சொல்லிட்டாங்க ராஜா நாடுகத்தை விட்டார் நான் போயிட்டு வரேன் சொன்னார் நீ நல்ல நல்ல மாணவன் நல்ல மாணவன் கிடைக்க ரொம்ப தவன் செய்யணும் அவர் சட்டையை யாராவது பெருமாள் கையில் சட்டை மாட்டி நிற்குது பெருமாளை நீயும் வர்றியா எங்க பெருமாள் பேச முடியுமா தம்பி நல்ல பேசலாம் நீ பேசனா அவரு பேசுவார் புரியுதா உங்க அப்பாட்ட பேசுற மாதிரி பெருமாள் பேசலாம் தெரிஞ்சுக்கள் கண்டடத்துல படுப்பேன் தூக்கம் வந்துடும் உனக்கு பழக்கம் இல்ல நீ பாம்பு பாம்பு படுக்க மெத்தி மெத்தின் இருக்குமா சார் நீங்க படுத்து பார்த்தலான்னு கேக்கப்படாது படுத்து பார்த்தா உங்கள்கிட்ட வந்து பேச முடியாது பாம்பு படுக்கை பெருமாளை ஒன்னு இருக்கு வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவன் செல்லுகின்ற நீயும் பாம்பு படுக்கையை சுருட்டி தோல் வச்சுக்க புறப்படு முதல்ல கனிகண்ணன் அடுத்தாப்புல ஆழ்வார் அடுத்தாப்பு போயிட்ட காஞ்சிபுரத்தில் என்ன இருக்கு எல்லாரும் பின்னால போட்டான் ஊரே காலி மந்திரி ஓடி வந்தா ராஜாட்ட நானும் போயிட்டு வார என்னடா சொல்ற ஊரெல்லாம் போயிடுச்சு அந்த புறம் உள்பட நீங்க ஒரு ஆளு ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுங்கள் நான் சொல்லிட்டு போறேன் அவங்கெல்லாம் சொல்லாமலே போயிட்டாங்க யார ஆட்சி பண்றது அதான் சொல்லிட்டீங்க அவனை போச்சுல்லி நான் என்ன பண்றது நான் போயிட்டு வரேன் இப்ப என்னடா பண்ணலாம் போய் காலில் விழுங்க ராஜ்யா ஓடி வந்தான் ஊர் மக்கள் காலில் விழுந்தான் எப்படியாவது திரும்பி வாருங்கள் ஊர் மக்கள் சொன்னார்கள் பெருமாள் வந்தான் பெருமாள் காலில் போய் விழுந்தான் பெருமாள் சொன்னார் திருமண ஆழ்வார் போய் விழுந்தான் சொன்னார் கணிகண்ணன் வந்தான் இது என்னடா போச்சு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நாலு பேர் கால விழுப்புல ஆயி போச்சு கணிகண்ணன் காலில் போய் விழுந்தான் கணிகண்ணான் திரும்பிடுவோம் ஆழ்வாரே திரும்பிடுவான் பெருமாளை என்னடா செய்யணும்னா கணிகண்ணன் போக்கு ஒழிந்தான் காமருங்க போக்கு ஒளிந்தேன் நீயும் பைனாக பாய் பருத்துக் கொரள் அப்பவே சுருட்டிக் இப்ப விரிச்சு பருத்துக்கோ ஒரு ராத்திரி தங்கனகட ஓர் இருக்கையின்னு பேர் அத ஓர் யாக்கைன்னு எழுதுகிறாங்க வைணவத்தில் ஓர் இரவு யாக்கை ஒரு இரவு யாக்கையை போட்டு படுத்து கிடந்தாரா பெருமாள் அந்த இடத்துக்கு திரு வெக்கான்னு பேரு பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எங்க காஞ்சிபுரத்திலே காஞ்சிபுரத்துக்கு என்ன ஸ்டல வரலாறு ஒரு நாள் எல்லாரும் கூறி பேசுற பொழுது யாகம் பண்றதுக்கு பொண்டாட்டி தேவை புருஷ மட்டும் யாகம் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் சொல்ல அதெல்லாம் இல்லை புருஷம் பண்ணனாலே போதும் அப்படின்னு சில பேர் சொல்ல தேவலோகத்திலே ஒரு சர்ச்சை உண்டாக்கிவிட்டது சரஸ்வதி இல்லாம நான் யாகம் பண்றேன் பெண்ணான்னு ஆய் போச்சு கட்சி சட்டப்பையா சாதி கொத்தான்னு பட்டி மண்டபம் போடுற பாருங்க அந்த காலத்துல போட்டுட்டாங்க அவ்வளவுதான் சரஸ்வதி இல்லாம நான் யாகம் பண்ற பாரு பிரம்மா புறப்பட்டு நேர காஞ்சிபுரம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார் யாகத்தை ஆரம்பிச்சிட்டாரு பெண்கள் பூரா சரஸ்வதி தலைமையில் திறந்துட்டாங்க இந்த யாகம் நடக்கப்படாது நிறுத்தணும் ஒரு அசுரனை அனுப்பினார்கள் அக்னிமயமா வந்தான் அக்னி எரிச்சு விடும் என்ன செய்யறது பிரம்மா பெருமாளை கும்பிட்டார் பெருமாள் போனார் அந்த அசுரனை கையில பிடிச்சு தீப்பந்தமா மாற்றி கொண்டு வந்துட்டார் வெளிச்சமாக்கி விட்டார் பெருமாள் அடைத்தான் எட்டு கை அதுவும் போச்சு சரஸ்வதியினால தாங்க முடியல வெள்ளமா பெருகி வந்தா வேகவதி வேகமா வந்தா வெள்ளம் அடிச்சுட்டு போகுது யாகம் பண்ற இடத்துக்கு வெள்ளம் வந்தா என்ன ஆகும் வெள்ள அந்த ஊருக்கு பெருஞ்சிரப்பும் வெள்ளத்தை தடுத்து விட்டாரு தடுத்தவுடனே யாகம் முடிஞ்சது யாகத்திலே அபிர்வாகம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கிறது இது உலகத்துக்காக செய்யப்பட்ட யாகம் உலகத்தை காப்பாற்றக்கூடிய மூர்த்தி வரதராஜ பெருமாள் அவருக்கு புண்ணிய கோடி விமானத்தில் இறங்கினார் இறங்கி எல்லாருக்கும் வரம் கொடுத்தார் வரம் கொடுத்ததனாலே வரதே வரதராஜனாக பேர் வந்தது அவருக்கு அபிர்வாகம் தரப்பட்டது சித்திர மாசம் திருவோணத்தன்றைக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார் வரதராஜ பெருமாளாக அதுதான் காஞ்சிபுரத்தின் யானைக்கு தமிழ்ல அத்தின் ஐராவதன் தாங்கினதனால அத்திகிரி பேரு அத்திகிரி வரதன் அப்படின்னு பேரு அங்க இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு அத்திகிரி அருளாள ஒரு மூர்த்தி இருக்கு அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மூர்த்தி தண்ணிக்குள்ள வச்சிருவாங்க குளத்துல நாற்பது வருஷத்துக்கு ஒரு தரம் எடுப்பாங்க பத்து நாள் வெளியில வச்சிருப்பாங்க பூஜை முடிச்சு திரும்ப தண்ணிக்குள்ள வச்சிருவாங்க என் கணக்கு சரியா இருந்தா இன்னும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அனேம இப்ப பத்து வருஷத்துக்குள்ள ஒரு தரம் எடுத்துட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு ஒருத்தான் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மூர்த்தி தண்ணீருக்குள் இருக்கிறது அத்திவரதன்னு பேரு அர்த்தம் வழிபம் வழிபடப்பட்ட அந்த இரண்டு பள்ளி இருக்குறீங்களா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ள போனா மேல ரெண்டு பள்ளி ஒன்னு தங்கப்பள்ளி ஒன்னு வெள்ளிப்பள்ளி ரொம்ப பேர் அதை தொட்டு கும்பிடுவாங்க அது என்ன பல்லி இருக்குது அது போய் பார்க்கணும் வரதராஜ பெருமாள் அவ்வளவு அற்புதமா உட்கார்ந்து இருப்பார் முதல் மலையிலே நரசிம்மர் அடுத்த மலையிலே வரதராஜர் பிரகாரம் வர்ற பொழுது ஒரு இருபத்தி படி ஏறி போனா மேல ரெண்டு பல்லி இருக்கும் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி சிருங்கி பேர முனிவர்னு ஒரு முனிவர் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஹேமன் சுக்கலன் பேரு இந்த ரெண்டு பசங்களையும் கௌதம ரிஷிட்டு படிக்க விட்டார் கௌத மரீசியினுடைய சீடர்களாக ரெண்டு பேர் இருந்தாங்க பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொண்டாட வேண்டியது இவம் பொறுப்பு பூஜைக்கு நைவேத்தியம் எல்லாம் கொண்டாடணும் நைவேத்தியம் ஒழுங்கா கொண்டாடணும் கூடாது இன்னொன்னு தெரியுமா கடும் சூடா இருக்கப்படாது சாப்பிடுற சூடா இருக்கணும் சீர்காழியிலே ஒரு டாக்டர் கம்பன் விழா நடத்துவார் அவர் வீட்டுக்கு ஒரு தூரம் போயிருந்தேன் அவர் பூஜையில உட்கார்ந்து இருக்கார் அவர் மகனை கூப்பிட்டார் பிரசாதம் கொண்டான் சக்கர பொங்கல் நல்ல வாசடிக்குது தூக்கிக்கிட்டே வர்றான் வந்து சாமிக்கு முன்னால வச்சுட்டான் திறந்தார் பலரும் ஒரு அற விட்டார் பையனை ஏன் பாவி இவ்வளவு சூடா இருக்க இப்படி சாப்பிட்டா பெருமானுக்கு வாய் வந்து போயராதா புரியதா நம்மள மாதிரி கல்லுன்னு நினைச்சா கல்லு கடவுள்னு நினைச்சா கடவுள் ரொம்ப பேரு கோயில் விக்கிரகத்துக்கு பக்கத்தில் ஏத்தி வைக்கிறான் நம்ம உட்கார சொல்லி மறியல ஏத்தி வச்சால புரியும் ஏத்த கூடாது காலில் விழுந்து கும்பிடுறேன் சார் சும்மா நீ கடவுள்னு நினைச்சா அது கடவுள் நீ கல்லுன்னு நினைச்சா அது கல்லு மனத்தளவுதான் பகவான் நீ எப்படி நினைக்கிறியோ நினப்புக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன பண்ண அந்த ரெண்டு பேரும் கௌத அரிசிக்கிட்ட பிரசாதம் கொண்டாந்து வச்சுட்டு தீர்த்தத்தை வச்சுட்டான் அவர் தீர்த்தத்தை அப்படி தொடர்ந்து நைவேத்தியம் பண்ணணும் ஒரு பள்ளி உள்ள இருந்து தப்பி அவர் மேல விழுந்துருச்சு தீர்த்த பாத்திரத்தை திறந்து வச்சிருக்காங்க உள்ளுக்கு பள்ளி விழுந்து நீந்திக்கிட்டு இருக்கு மூடி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இவர் திறந்த உடனே இவர் மேல விழுந்துருச்சு தீர்த்தம் கெட்டு போச்சு பகவானுக்குரிய தீர்த்தம் இல்லையா ஒரு பார்வை பார்த்தா ரெண்டு பேரும் பள்ளி ஆபம் எனக்கு பேசு பேச்சு வருதுன்னா வினை பயன் எனக்கு பேச்சு வரலன்னா வினைப்பயன் ஆண்டவம் போடுற பிச்சை அனுபவிச்சது எல்லாம் என்ன செஞ்சமோ அதை பூரா அனுபவிச்சுத்தான் தீரணும் ரெண்டு பேரும் பள்ளியா போயிட்டான் நான் என்ன பண்றது தெரியாம பண்ணிட்டோம் திரேதாயுகத்திலே இந்திரன் நீங்களும் கும்பிட்டா இந்த பள்ளிங்கிறது மாறும் ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துல வந்து வழி கிடக்கிறான் காலகாலமா திரேதா யுகத்திலே தேவேந்திரன் யானையாக மாறி வந்து வழிபாடு செய்ய வரராஜ பெருமாள் ரெண்டு பள்ளியும் பிள்ளைகளானார்கள் பெருமாள் சொன்னார் உங்கள் பள்ளியினுடைய தோற்றம் இருக்கட்டும் அகலும் ஒரு ராஜா வெள்ளியிலையும் தங்கத்திலையும் பண்ணிவிட்டான் பள்ளி தங்க பள்ளி வெள்ளி பள்ளி தொட்டால் பிணி தீரும் முதல் மலை வாரணகிரின்னு பேரு சின்னது நம்ம விட்டு மாறி மாறி அங்கே நரசிம்மர் இரண்டாவது மலை அது மாடி மாதிரி கொஞ்சம் படி ஏறி போகணும் அவ்வளவுதான் காஞ்சிபுரத்திலே அவருக்கு பேரு அத்திகிரி வரதேவாதிராஜன் பேரரு அத்தி ஊரான் பேரு தாயாருக்கு பெரும்பேதி தாயார்னு பேரு ரொம்ப முக்கியமான செய்தி சித்திரா பௌர்ணமி அன்றைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அங்கே நெய்வேத்தியம் வைப்பார்கள் சித்தரா பௌர்ணமி நம்ம அழகர் ஆத்தில இறங்குறாரு பாருங்க அற்புதமான திருநாள் கும்பகோண சாரங்கபாணி கோயில் தேர் சித்திரா பௌர்ணமிக்குரிய நாள் அழகர் ஆத்தில இறங்கிறது சித்திரா பௌர்ணமி காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளுக்கு முன்னால் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிரசாதம் வச்சுட்டு கதவை சாத்திட்டு போயிருவாங்க இருபத்தி நிமிஷம் வெளியில உட்கார்ந்து ஒரு நாளைக்கு நாலு நிமிஷம் இருபத்தி மணி நேரம் அந்த இருபத்தி நிமிஷம் வெளியில இருப்பாங்க அப்புறம் கோயில் கதவை மலர் மனம் வீசும் பச்சது பிரசாதம் பூவாசம் எப்படி வந்தது ஐதீகம் வழிபட்டதாக ஐதீகம் அண்மையில் இருந்து பதினஞ்சு சூரியன் மறையிற பொழுது ஒளி வரதராஜ பெருமாள் முகத்திள விழும் மேற்கு பார்த்த கோயில் சூரியன் மறைகிற பொழுது ஒளி சாயந்தரம் வரதராஜ பெருமாள் முகத்தலை விழும் ராபர்ட் கிளைவு எங்கயோ கேட்டாப்பில் இருக்கா சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலே முதல் கவர்னர் ஜெனரல் ராபர்ட் கிளைவு ராணியினுடைய ஆட்சிக்கு மாறின உடனே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நேரடி ஆட்சிக்கு இந்தியா உட்பட்டது அதுவரைக்கும் கிழக்கிண்டிய கம்பெனிக்காரன் ஆயிரத்தி அறுநூறுக்கு வந்தா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒரு வழி பண்ணிட்டேன் ஆட்டு தோளுக்கு இடம் கொடுங்கோ மாட்டுத் தோல் வியாபாரம் இடம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டா மனுஷனை பூரா அடிமையாக்கிவிட்டேன் ஆயிரத்தி சிப்பாய் கழகம் ஆயிரத்தி இங்கிலாந்து நாட்டு விக்டோரியா ராணி பொறுப்பு எடுத்துக் கொண்டாள் அனுப்பிச்சா அவர்தான் முதல் கவர்னர் ஜெனரல் வெள்ளக்கார கவர்னர் ஜெனரல் கடைசி கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட் பேட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கவர்னர் ஜெனரல் வந்த உடனே காஞ்சிபுரத்தில் கலகம் வந்துருச்சா இவர் போய் அடக்கி இருக்காரு அடக்கிட்டு வரதராஜ பெருமாளுக்கு ஒரு மகர கண்டி கொடுத்திருக்காரு கிறிஸ்தவர் அந்த மகர ராபர்ட் கிளைவுன்னு போட்டிருக்கு பெருமாளுக்கு அணிவிக்கிறார்கள் திருமந்தை ஆழ்வார் பாடிய ஸ்தலம் பேயாழ்வார் பாடிய ஸ்தலம் பூதத்தாழ்வார் பாடிய ஸ்தலம் காஞ்சிபுரம் வெள்ளிக்கிழமை பெருந்தேவி பிராட்டியார் திருவீதி உலா எல்லாம் கோயிலுக்குள்ளே பரகாரத்தில் வெள்ளிக்கு வெள்ளி பெருந்தேவி பிராட்டி திருவீதி உலா ஏகாதசி அன்னைக்கு வரதராஜ பெருமாள் திருவீதி உலா ஏகாதசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்துட்டா வரலாம்ல ரெண்டு பேரும் தெ இருக்கும் இன்னைக்கும் பார்க்கலாம் அந்த கோயிலுக்கு அவளது சிறப்பு அதை சுத்தி கிட்டத்தட்ட திருக்கோயில்கள் எல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயம் காணியின் வேகத்தை அடக்கிய பெருமான் அட்ட பேரு திருத்தங்கான்னு ஒரு பேரு பெருமான் அரக்கனை விளக்கொழியா ஏந்தினார்ல அந்த இடம் திருத்தன்கா திருமங்கை ஆழ்வார் பாசுரம் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் திருத்தங்காவுக்கு போறார் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர்ல அதிக பாசுரம் பாடிய பெருமை திருமங்கை ஆழ்வாருக்கு உரியது அதிக தலங்களை பாடிய பெருமை திருமங்கை ஆழ்வாருக்கு உரியது ஒரே கோயிலுக்குள்ள நாலு தளத்தை பாடுவார் ஈரகம் ஊரகம் வரிசைக்கு பாடுவார் அது நாலு திருத்தலமாக கணக்கெடுக்கப்படும் ஒரு ஊருக்கு போய் பாடுவாரா பெருமாள் கேட்டுக்கிட்டே இருப்பாராம் திருநின்றி ஊர் ஒரு ஊர் சென்னைக்கு பக்கத்தில் திருநின்றி ஊர் நம்ம பூசலார் நாயனார் இதயத்தில் கோயில் கட்டின ஊர் திருநின்றியூர் பெருமாள் திருமங்க போற பொழுது பெருமாள் கோயில் கதவு சாத்தியாச்சு அந்த ஊரை பாடல கோயில் கதவு சாத்தியாச்சு பிராட்டி மகாலட்சுமி எழுப்பு நாராம் பெருமாளை என்ன திருமங்கை ஆழ்வார் நம்மளை பாடாம போயிட்டார யாரு கேட்கறா வீட்டுக்காரி பெருமாள் சொன்னா இப்ப என்ன செய்யணுங்கிற போய் பாட்டு வாங்கிட்டு வாங்க கலம்பரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்காரரை எழுப்பி விட்டு போய் பால் வாங்கிட்டு போர்த்துக்கிட்டு தூங்குறமா இல்லையா எவ்வளவு எளிமையாயிட்டான் பாத்தீங்களா போய் பாட்டு வாங்கிட்டு வாங்க அவர் அதுக்குள்ள குதிரையில பறந்துட்டார் எங்க போயிட்டாரு மகாபலிபுரத்துக்கு போயிட்டாரு அங்க வேகமா ஓடி போய் அப்பாசாமி விட்டுட்டு வந்துட்டே ஒரு பாட்டு பாடு மகாவடி ஒருவரி வந்தூரம் போய் ஒரு பாட்டா வாங்கிறது இன்னொரு பாட்டு வாங்க ஓடி போய் அடுத்த பாட்டு வாங்கிட்டு வந்தாரா என்ன ஆசை பாருங்க இந்த திருமங்கையாள் பாட்டுல பெருமாளுக்கு குமரகுரு சுவாமி மதுரைக்கு வந்தார் இந்த திருமணிசு ஆழ்வார் வரலாறு சொன்ன பாருங்க தமிழுக்கு பின்னால பெருமாள் போனாரே அந்த வரலாறு பாடினார் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல பழமறைகள் தமிழ் பின் சென்ற பச்சை பசுங் கொண்டதே வேதங்கள் முறையிட தமிழுக்கு பின்னால பெருமாள் ஓடினாராம் நம்ம கூடுதலைய பெருமாள் கோயில் அஞ்சு கருட வாகனம் வரும் அந்த கௌட வாகனத்திலே முன்னாலே தமிழ் பாடுறவங்க போயிருவாங்க திருவாய்மொழி பாடுறவங்க முன்னால போயிருவாங்க ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் பெருமாள் வருவார் பெருமாளுக்கு பின்னாலே வேதன் சொல்றவங்க வருவாங்க இத குமரகுருபுர சுவாமி பார்த்தார் ஆகா தமிழ் அங்க ஓடிருச்சுன்னு பெருமாள் பின்னாலே ஓடுறாரு பெருமாள் ஓடிட்டாருன்னு இவங்கெல்லாம் பின்னால வர்றாங்க பணமடைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங் கொண்டலே தமிழுக்கு அவ்வளவு மரியாதை பெருமாள் தமிழ் கேட்கக்கூடியவர் திருத்தன்காவில திருமங்கை ஆழ்வார் பாடுறார் அழகான பாட்டு ஒரு பொண்ணு ஒரு கிளி வளர்த்தாலாம் நம்ம வீட்டுல வளர்க்கிறோமா இல்லையா கிளிட்டு என்ன சொல்லுவோம் என் பேரை சொல்லுன்னு நம்ம வேற சொல்லி அவ என்ன பண்ணிருக்கா பெருமாள் வேற சொல்லி கொடுத்திருக்கா கிளி அவ போற போதெல்லாம் பெருமாள் கும்புகே முளை கதிரை குறுங்குடியுள் கடந்த முதலாய் நின்று அளப்படியை விளக்கொழியை மரகதத்தை திருத்தாவில் எந்த ஊரில் திருத்தங்க மரகதத்தை திருத்தன்காவில் வெஹ்ஹாவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகை என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே கிளிய போய் கும்பிட்டாலா உன்னை வளர்த்ததனாலே எனக்கு பலன் கிடைச்சது நீ பெருமாள் பேர சொல்றியே ஞாபகம் வருதா தேவாரத்தில் ஞான சம்பந்த சுவாமி சிறையாருமடை கிளியே ஒரு பொண்ணு கிளியே வா உனக்கு பால் கொடுக்குறேன் பழம் கொடுக்கிறேன் அந்த சீர்காழி பெருமான் பேரை ஒரு தரம் சொல்லு சிறையாடும் மடக்கிழியே இங்கே வா தேடுபால் முறையாளே உணர்த்தருவன் நொய்பவலத்து தரலன் துறையாறும் கடல் தோணி புறத்து ஈசன் துளங்கும் இளம் பெறையாளன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயேன் இளம் படிகணிந்த பெருமான் எனக்கு ஒரு சொல்ல மாட்டியா அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் திருத்தன்காவையும் சேர்த்து வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகை என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினானேன் இன்னொரு திருத்தலம் திருவேளுக்கையின் பேரு திருவேளுக்கை காஞ்சிபுரத்துக்கு போனா பதினாலு கோயில் வைணவத்தலங்கள் அஞ்சு கோயில் திருமுறை பாடல் பெற்ற திருத்தலங்கள் திருவேளுக்கை நரசிங்க பெருமான் விரும்பி தங்கக்கூடிய இளம் இடம் திரு நீரகம் அதான் உலகள்தான் சன்னிதி பெருமாள் காட்சி திரு பாண்டவர் தூதனாக பெருமான் உட்கார்ந்த திரு தோற்றம் இந்த பெருமாள் இருபத்தஞ்சடி இருப்பாரு உட்கார்ந்த தோற்றம் இருபத்தி அடி கற்பனை பண்ணி பாருங்க அதிகபட்சம் என்ன இருப்பேன் ஒரு ஆறரை அடி தேர்வே ஆறு அடி இல்ல அதெல்லாம் வராது அஞ்சரை அடி தேருவேன் உட்கார்ந்த பெருமாள் பாடகம் கட்டாயம் பார்க்கணும் மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறார் துரியோதனன் சொல்லிவிட்டா யாரும் வரவேற்க போகக்கூடாது துரியோதன் சொன்ன வார்த்தை யாரும் வரவேற்க போகக்கூடாது மூணு பேர் வரவேற்க போய்விட்டார்கள் யார் யாரு ஒன்னு பாட்டனார் பீஷ்மாச்சாரியார் ஆசிரியர் துரோணாச்சாரியார் மூன்றாவது மகா ஞானி பரம ஞானி துரியோதனுடைய சித்தப்பா விதுடன் பெரிய ஞானி மூணு பேரும் வரவேற்க போய்விட்டார்கள் மூணு பேரும் வரவேற்று பெருமாளை அழைத்துக் கொண்டு வர கிருஷ்ண பரமாத்மா தங்கினார் துரியோகன் வர்ற பொழுது யாரும் எந்திரிக்கப்படாது மரியாதை கொடுக்கப்படாது எல்லாம் கம்முன்னு இருந்தாங்க கிருஷ்ண பரமாத்மா வந்தார் வர வர வர வர அத்தனை பேர் எந்திரிச்சான் எந்திரிக்கிறது என்ன பண்றது பீஷ்மாச்சாரியார் உள்பட துருதராஷ்டரன் உள்பட எந்திரிச்சாச்சு நாலு பேரே எந்திரிக்கல துரியோதன துச்சாதன கர்ண சகுனி துஷ்ட சதுஷ்டர்கள் துஷ்டத்தனம் பண்றதுக்குன்னே வந்த நாலு பேரு சகுனி திட்டம் போட்டு வந்தான் நம்ம ஊரு காந்தாரத்தை திருதராஷ்டிரன் தொலைச்சுட்டான் இவன் குடும்பத்தை தொலைக்கணும்னு திட்டம் போட்டு வந்து நன்றிக்காக துரியோதனன் ஆணவத்தினால கெட்டான் பொறாமையினால கெட்டான் துச்சாதனன் அண்ணனோட சேர்ந்து கெட்டான் இங்க நாலு பேரும் எந்திரிக்கிற எல்லாம் எந்திரிச்சாச்சு நல்லா இருக்காது எந்திரிச்சிட்டான் அது வேறும் பாடிய பாடல் அருப்பா என்றார்கள் பெரியாடு தேவார திருவாசகன் தவிர மற்ற எதுவும் அருப்பா இல்லை ஒரு பக்கம் பாராட்டணும் தேவார தெருவாசகன் தவிர எல்லா நூலும் அருப்பானு போடுறதா இருந்தா நேற்று அருட்பானு சொல்லக்கூடாது பிரதிவாதி யாரு ராமலிங்க சுவாமிகள் வள்ள பெருமான் நோட்டீஸ் போயிருச்சு ஆறுமுகாவலர் வாதி கோர்ட் ஜட்ஜு வெள்ளக்காரன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆறுமுக நாவலர் முன்ன வந்துட்டார் ராமலிங்க சாமி ஆட போர்த்தி இருக்கார் முகமும் தெரியுது தலையிலே தீப ஒளி தெரியுமா அதுக்காகத்தான் வெள்ளை ஆடைய போர்த்தி இருப்பானா ஒளிமயமா பிரகாசிக்குமா அந்த உடம்பு பிரணவ தேகம் காற்றால் உலர்த்தப்படாதது நெருப்பால் எரிக்கப்படாதது நினைக்கப்படாதது பிரணவ தேகம் போர்த்துக்கிட்டு சாமி உள்ளவாட் ஆறுமுகலரும் எந்திரிச்சு கேட்டாராம் அவர் வந்த உடனே நீ ஏன் எந்திரிச்சேன்னு ஆறுமுக நாவலர் சொன்னாரா அவர் மகான் அதனால எந்திரிச்சேன் கேச தள்ளி அடிச்சுட்டாரு முடிஞ்சு வச்சு ஒரு மகான்பானியாச்சு காரக்குடியில் தர்ம நாராயணன் செட்டியார் கணக்கு பார்க்க மாட்டார் அள்ளி அள்ளி கொடுத்தார் பணம் காசு போச்சு சில பேர்த்த கடன் வாங்கி இருந்தார் கடைக்காக வேண்டி கடை நொடிச்சு போச்சு தப்பிச்சிருப்ப வந்து கடங்கார்ட்டுக்கு போயிடுச்சு வீட்டை எல்லாம் ஜப்தி பண்ணாங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு கோர்ட்டுல தர்ம நாராயணன் செட்டியார கூப்பிட்டு கேட்க போறாங்க வாதி அங்க வந்து உட்கார்ந்துட்டாரு அங்க இருந்து அவன் சொல்றான் பேரு நாராயணன் செட்டியார் தர்மம் பண்ணதுனால தர்ம நாராயணன் செட்டியார் புண்ணியவா எல்லாருக்கும் கொடுத்தவர் ஒன்னும் புரியல கொண்டாந்து ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாரு எல்லாரும் எந்திரிக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கணும் செட்டியார் நாராயணன் செட்டியார் தர்மம் பண்ணாரு தர்ம நாராயணன் செட்டியாருன்னு எல்லாரும் சொல்லிவிட்டாங்க ஏழு மேலேயா கேஸ் போட்ட அவன் என்ன பணத்தை எடுத்து பொண்டாட்டி பேரலையா விடுவாங்க தர்மம் பண்ணி கொண்டா எல்லாத்தையும் பார்த்தார் இந்த வருப்பினார் நீங்க என்ன சொல்றீங்க ஐயா நான் பணம் வாங்கினது உண்மை என் கட் நுடிச்சு போச்சு ஒரு வருஷம் டைம் கொடுங்க எப்படியாவது திருப்பி கட்டிடுறேன் கொடுக்கலன்னு சொல்லலை இப்ப முடியல நான் என்ன பண்றது சரி அவர் தர்மாத்மா இந்த அவர் பணத்தை உனக்கு திருப்பி கொடுப்பார் எப்ப வந்தாலும் கொடுப்பார் நீ கேட்கப்படாது கொடுப்ப அவரை இப்ப ஒரு நூறு வருஷத்துக்குள்ள தர்மம் தலை காக்கும் சரிதானே நம்ம எங்க நிறுத்தி இருக்க துரியோதன்கிட்ட நிறுத்தி இருக்கிறோம் எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்க பகவான் வந்தவுடனே பாண்டவர் தூதனாக வந்த பெருமான் வர்றாரு துரியோதனோடு ஏற்பாடு பண்ணிவிட்ட ஒரு பாதாளத்தை தோண்டினான் நிலவரை சுரந்தான் அதுக்கு கீழே மல்லர்களை நிக்க விட்டான் அதுக்கு மேல புள்ள போட்டான் பெட்ஷீட்ட விரிச்சான் ஒரு சேர போட்டான் இதுல போய் உட்கார் என்ன உட்கார்ந்தா என்ன ஆகும் அதில் பாதாளத்துல விழுந்துருவாரு அங்க இருக்கவங்க அவர் கதையை முடிச்சிருவாங்க அவன் நினைச்சான் இவன் சாதாரண ஆழ்த்தானே பெருமான் அங்க போனார் உட்கார்ந்தார் உட்கார்ந்த ஒன்னு கீழே உட்கார்ந்த பொழுது இருந்த தோற்றம் மலமள மலனு வளர்ந்துதான் கம்பீரமா நிக்கிறார் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நெகட்டளவு கூட இல்லை பெருமான் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் கண்ணை தொடர்ந்தான் அவனுக்கு பார்வை வந்தது பார்த்துட்டான் பெருமானுடைய விஸ்வரூபத்தை அவன் பார்த்தான் கும்பிட்டான் பகவானே என்ன வேணும் இந்த கண்ணை திரும்ப எடுத்துக்கோடாது கண்ணு கண்ணில்லாதோ அத தோற்றம் இருபத்தி அஞ்சு அடி உயரத்திலே அந்த மூர்த்தி காஞ்சிபுரம் திரு பாடகம் பாண்டவர் தூதன் துண்டம் சொல்லுக்குள்ளே திரு ஊரகம் உலகம் அது ஊரகத்துக்குள்ளேயே உள்ளது பெருமாளுக்கு பேரு கல்வன் ஒரு ஊர் அங்கே பாட்டு திருப்பவள வண்ணம் திரு பரமேஸ்வர விண்ணகரம் திரு வெகா திரு கட்சி இருபத்தி இரண்டு திருத்தலங்கள் தொண்ட நாட்டிலே அதிலே பதினான்கு திருத்தலங்கள் வைணவ திருத்தலங்கள் காஞ்சிபுரத்துக்குள்ள சைவ காஞ்சி வைணவ காஞ்சி சமண காஞ்சி பௌத்த காஞ்சி காஞ்சி பரமாச்சாரியால் நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் அவதாரம் பண்ண பொழுது அது ஒரு கோயிலாக திகழ்ந்தது நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரத்திலே உட்கார்ந்தார் மடத்திலே உட்கார்ந்து அங்கிருந்து ஒரு பெரியவர் வர்றார் அவரு ஒரு பிராமணர் அவர் வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்குது சொல்லி சொல்லிவிடுறா ஆறு பவுன் வேணும் தங்கம் அந்த காலத்தில் ஒரு பட்டுப்புறவை வேணும் கல்யாண செலவுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பணம் ஒண்ணும் கிடையாது இந்த வேதம் படிச்ச பிராமணர் அங்கிருந்து புறப்பட்டார் காஞ்சிபுரத்திலே பரமாச்சாரியார் நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் அப்படி உட்கார்ந்து இருக்கார் கால மடக்கி சாதாரண சாணி போட்டு மெழுகன தரையிலே அப்படி மடக்கி உட்கார்ந்து தென்காசியில ஒரு கோயில் அந்த கோயில் பக்கம் மழையே கிடையாதான் நீ போ ராமாயணம் சொல்லு ஒரு வாரம் ராமாயணம் சொல்லு போ ராமாயணம் சொன்னா மழை பெய்யும் ஒரு வாரம் ராமாயணம் சொல்லு போ மடத்துல செலவுக்கு பணம் வாங்கிக்க நூறு ரூபா கொடுத்தாங்க மடத்தில இவருக்கு பதினைஞ்சாயிரம் வேணும் ஆறு பவுன் வேணும் ஒரு பட்டு புறவை வேணும் அப்பதான் பொண்ணு கரையறும் மனசுக்குள்ள இவ்வளவு லிஸ்ட் போட்டு இருக்கு மனத்துல செலவுக்கு பணம் வாங்கிக்கும் போ நூறு ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு தென்காசிக்கு போயிட்டாரு அங்க உள்ள கோயில் பெருமாள் கோயில் பிரசங்கம் ஆரம்பிச்சாரு பேசிக்கிட்டே இருக்காரு நாலு பேர் தான் முன்னால் உட்காந்துருக்காங்க நாலே பேரு இவருக்கு எப்படி இருக்கும் யார் நாலு பேருங்கிறீங்க மைக்கு போட்டவர் ஒருத்தர் ஜிச்சவரு விளக்கு போட்டவர் கோயில் அரைச்சவர் ஒருத்தருமக்களை சண்டை நீயான் எல்லாம் கோர்ட்ல நிற்கிறானே தவிர கோயிலுக்கு வரல நாலு பேரை வச்சுட்டு ஒரு வாரம் முழுக்க ராமாயணம் சொன்னார் எப்படி இருக்கு ராமாயணம் சொல்லி முடிச்ச உடனே ஐம்பத்தஞ்சு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாரு பகவான் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார் காஞ்சிபுரம் ஆச்சாரியார் என்ன ராமாயணம் முடிஞ்சுதா சிரிச்சபடி கேக்குறாரு இவருக்கு பத்துக்கிட்டு தெரியுது அறுபத்தஞ்சு ரூபா போச்சு அதில் என்ன அநியாயமா இருக்கு தாயாரின் பெருமாள் இந்த கூட்டம் மட்டும் கேட்கல மீனாட்சியின் சொக்கலிங்க பெருமானும் கேட்கிறாங்க அவங்க திருவடியில விழுகிறதுனாலதான் பேச்சு வருது இல்லைன்னா சத்தியமா பேச்சு வராது கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் நீ பெருமாள் கேட்டுக்கிட்டு தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து ஆறு பேர் கேட்டாங்க பரவாயில்லடா நீ ரொம்ப குடுத்து வச்சவ அடுத்த வைத்திருச்ச ஏன் பகவான் பகவத்கீதை சொன்ன பொழுது ஒரே ஒரு அர்ஜுனன் தான் தட்சிணாமூர்த்தி வேதன் சொன்ன பொழுது நாலு பேர் தான் கேட்டாங்க உனக்கு ஆறு பேர் கிடைச்சிருக்கே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ எனக்கு இவ்வளவு பேர் கிடைச்சிருக்கே நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க அதான் கடவுள் போடுற பிச்சை நம்ம தேவஸ்தானத்துக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நிறைய பேர் எல்லா பக்கத்திலையும் உட்கார்ந்து கேக்குறாங்க அதிகாரி வந்தார் என்னமோ சொன்னார் ஆயிரம் ரூபாய வாங்கிட்டு போயிட்டு வா கஷமாயிருட்டுக்கு வாரார் வீட்டுக்காரி ஒதைக்காம விட மாட்டா எங்க சொன்னீங்களான்னு கேட்பா அங்க போய் துப்பு கட்டாப்புல வந்துட்டீங்களே வீட்டுக்குள்ள ஒன்னும் புரியலையே நம்ம செஞ்ச காரியத்துக்கு சொன்ன விசிறிய திருப்பி பயன்படுத்திடுவான் விசிறா காப்பிய குடிங்கிட்டாரு நல்லா போயிட்டு வந்தீங்களா ஆமா ஆமா அத கேக்குற இருங்கோ உங்களுக்கு ஒன்னு சொல்லணும் உள்ள வாண்டோ உள்ள கூட்டிக்கிட்டு போறான் பூஜை அறையில் இவ்வளவு பெரிய தாம்பாளம் வேஷ்டி சேலைகள் பத்து பவுனுக்கு தாலியும் சங்கிலியும் மேல பதினை ரூபா நோட்டு இவருக்கு ஒன்னும் புரியல நம்ம வீடு தானா அடுத்த வீட்டுக்கு வந்துட்டோமா எப்படி நினைச்சு நான் ஒன்னும் கேட்கல நான் கேக்கல அவர் கொடுத்த காரியத்தை செஞ்சேன் என் காரியத்தை அவர் பண்ணிட்டாரு ஞாபகம் வருதா காஞ்சிபுரம் அங்கே அங்கேதான் தொடங்கினோம் அவர் திருவடிகளில் இதை நிறைவு செய்கிறோம் இன்னைக்கு நம்ம போனது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சந்நிதி காமாட்சியை பத்தி ஒரு செய்தி இருக்க சங்கராச்சாரிய சுவாமிகள் காமாட்சிய குழந்தையா பாவனை பண்ணுவாரா தன் மடியில குழந்தையா வச்சு அர்ச்சனை பண்ணுவாரா அலங்காரம் பண்ணுவாரா ஒரு தை வெள்ளிக்கிழமை எல்லாரும் கேட்கிறாங்க பூஜையை பாக்கிறாங்க ஒரு பாட்டி ஓரத்தில் உட்கார்ந்து பாட்டி மடியிலே ஒரு அஞ்சு வயசு பெண் குழந்தை அந்த குழந்தை பாட்டியை பார்த்தது பரமாச்சாரியார கைய காமிச்சது அந்த பாட்டா மடியில உட்கார்ந்து இருக்கிற குழந்தை கட்டி இருக்கிற மாதிரி பச்சை பட்டு பாவாடை ஒண்ணு வாங்கி தர்றியா ஒரு ியார் பாட்டிருத்தமா இருக்குரியவா பூஜை முடியலையே நீங்க கிளம்புங்க கிளம்பியாச்சு கூட்டிக்கிட்டு அதிகாரி ஜவுளி கடைக்கு வந்தார் காஞ்சிபுரத்தில் இல்லாத பட்டு கடையா ஒரு பட்டு ஜவுளிக்குள்ள போனார் குழந்தை என்ன வேணும் பாவாடை தான் அந்த குழந்தை கட்டி இருந்த பாவாடை குழந்தை எடுத்துருச்சு இருநூத்தி ஐம்பது ரூபா பில் மனத்தில இருந்து பணத்தை கொடுத்தார் இந்த பச்சை பட்டு பாவாடைய குழந்தைக்கு இன்னைக்கே சாத்தி இருங்க குழந்தைக்கு சாத்தி இருங்களா குழந்தைக்கு பட்டு பாவாடைய கட்டுங்க யாருக்கு புறவை சாத்திரது என்னமோ வார்த்தை வருது சாத்தி இருங்க அவ்வளவுதான் பாட்டுக்கு புரியல வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு பட்டு பாவாடையை சாத்தினார்கள் து முடிஞ்சது பாவாடை புதுசா இருக்கு குழந்தை பழசா போச்சு ராத்திரி முடிஞ்சு போச்சு குழந்தை இறந்து போச்சு பாவாடை புது கருக்களியாம இருக்கு பாட்டிக்கு எப்படி இருக்கும் அழுது தீத்து பதினாறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரமாச்சாரியார் காலில் போய் விழுந்தா குழந்தை தெரியும் நான் வந்து காமாட்சிய என் மடியில குழந்தையா பாவனை பண்ணுவேன் இது எனக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இந்த குழந்தை கண்ணுக்கு தென்பட்டுருச்சு அப்ப என்ன அர்த்தம் குழந்தைக்கு வெனை முடிஞ்சு போச்சு இனிமே பிறவி கிடையாது நம்ம பண்ணனும் நல்வினை தீவனைகளை அனுபவிக்கத்தான் பிறவி அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு கிடையாது இனிமே பிறவி கடைசி நேரத்தில் பார்த்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும் இதுதானே அவரு எம்எல்ஏ இருக்காரு நானும் எம்எல்ஏ ஆகணும் ஆகலாம் அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும் அவர் பிரதமரா இருக்காரு நானும் பிரதமர் ஆகணும் ஆகலாம் அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும் நினைச்சதுக்கெல்லாம் ஜென்மம் எடுத்து கணக்கு முடியாது இந்த குழந்தை ஆசைப்பட்டுருச்சு அதான் பட்டு பாவாடைய வாங்கி சாத்த சொன்னேன் பாட்டி அதுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு உனக்கு எனக்கு என்னைக்கு முடிய போகுது அந்த பெருமான் திருவடிகளை வணங்கி காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வர பெருமானையும் வரதராஜ பெருமானையும் வணங்கி வழிபட்டு நாளை கண்ணபுரம் போகிறோம் திருக்கண்ணபுரம் திருமங்கை ஆழ்வார் பாட்டு கொட்டி இருக்கார் திருக்கண்ணபுரத்திலே நாளை கண்ணபுரத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம் என்பதை சொல்லி திரளாக இருந்து கேட்கக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து நம்முடைய இணை ஆணையர் ஜெயராமனையா அவர்கள் அறங்காவலர் தலைவர் கருமுத்து கண்ணன் அவர்கள் ஆகிய பெருமக்களை மீண்டும் மீண்டும் வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம்